ஒரு இடியா கொடுத்தாலும் கொடுக்கலாம் சில்ல சிலையா கடன் தீராதா ரசி வாங்கி வேண்டியது சிலதான் வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் திரும்பதா இல்லையா ஒன்னும் போய் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதுதான் கடன் தீர்தா இல்லையா என்ற பெரும் பிணிக்கும் பிணிக்கும் தடுமாற்றம் ஆவா வென்றும் திருக்காரத்தால் அஞ்சேல் என் அவளவென்றோ அவதாரியை தேவரே திருக்கரத்தால் அஞ்சாதே என்று அருளாத காலத்தில் அல்லவா இறப்பாகிய பெரும் பிணிக்கு கலக்கமுற்றது எனல் இதன்பொருள் சாவோ ஆகின்ற பெரும் பிணிக்கும் இறப்போ என்கின்ற பெரிய வியாதிக்கும் ஜனிக்கும் பிணிக்கும் பிறப்பாகிய வியாதிக்கும் ஆஹா என் தடுமாற்றம் ஆஹா என்று அலறி கலக்கமுற்றி இருப்பது உன் திருக்கரத்தால் உன் அழகிய கைகளால் அஞ்சேல் என்னும் அளவு என்ற அருள் புரியாத பரியமல்லவா அவிதம் இன்றில்லை என்றே கிடையாது பிறந்தது இறந்தது அப்படிங்கிற பாவனையெல்லாம் ஞானம் வராது முதல்ல தான் குணவர் ஞானம் வராத காலம் இருந்தது அதான் காரணம் குண்டாளுக்கள் இருக்கு ஞானம் வந்துருச்சு இப்போது கிடையாது சொல்றார் விஜய்யானந்த பிறந்ததுண்டானால் என்றோ பிரகுசாவதுதான் உண்டாம் பிறந்ததே இல்லை என்னும் பிரம்மாவது நானே நான் என் வாயில் நானே பிறந்தது இறந்ததற்ற பிராம் நானே நானே அப்படின்னா அஞ்ஞான காலத்தில் நான் பிறந்தேன் இறந்தேன் இந்த ஜாதிக்காரன் இந்த ஊருக்காரன் எனக்கு இடம் இருந்தது அப்போ ஞான காலத்தில் அது போயிருச்சு பிறந்தது இறந்ததற்ற பிரம்மாம் நானே நானே யாராவது நீ பறந்தது எனக்கு தெரியாதா என் சொந்தக்காராச்சே அப்படின்னு என்ன சொன்னால் கூட பிறந்தது நானேன்றாக பிரம்மன்ற அந்த நான் நான் அந்த பிரம்மன் இல்லையா சரீரம் அது சரித்தை வச்சு நீ பேசுகிறேன் நான் ஒத்துக்கிறதில்லை நான் அகண்ட தச்சானந்த பருமத்தை வச்சு பேசுகிறேன் பிறந்தது நான் என்றாக பிரமன்ற அந்த அந்த பிரம தான் சொல்ல அது பரமம் மயக்கம் அது நான் சொல்றது அஷ்டான செய்தன் அகல தச்சியானது பரமம் என்று அதில் விளக்கம் கொடுக்குறார் ஆகவே இதெல்லாம் குருநாதர் மூலமாக ஞானம் அடையாத காலத்தில் சரித்திரம் நான் என்று எனது என்று பிறந்தேன் என்று இறந்தேன் இந்த பானுதான் அஞ்ஞானம்னு பேர் அஞ்ஞானத்தின் காரியமாகிய மனதின் வாசனைகள் தான் இந்த வாசனைகள்லாம் அடிபட்டு போகுது ஒரு வாசனை வந்தாலும் கூட மித்யா வாசனையாக தான் அது தோற்றம் போலேயே சக்தி வாசனையாக தோற்றாது சக்தி வாசனை எது தெரியும் நான் பிரம்மசுருமே சக்தி வாசனையாக தெரியும் அதுதான் சுத்த வாசனைன்னு பேர் அடுத்த சுத்த வாசனையை உன்னா அனுக்கிறத்தினாலே பெற்றுக்கொண்டோம் என்று சிச்சைகள் சொல்கிறார்கள் முத்திக் அரசே நீும் முந்திருப்ப விழுலேசம் தலைமி செய்யும் பொற்றால் பொறியா போதன்றோம் ஆதாரியை மோஷத்திற்கு தலைவனே பூர்ணமாயிருக்கின்ற தேவதைய திருவடி சூட்டாத போதன்றோ மன வியாகுளமுற்றது எனல் இதன் பொருள் முத்திக்கு நீ எங்கும் முழிந்து விடுதலை பெற்றிருக்கும் சார்வப சக்கரவர்த்தியே தேவரீர் எவ்விடத்தும் பரிபூர்ணமாக எழுந்தர்கள் இருக்கும் உன் பொன் தலை மிசை பொரியா போது உமது அழகிய திருவடிகளை சிறுசின் மேல் சூட்டாத காலத்தில் அல்லவா எழுந்து உழலும் புத்திகிளேசம் கிடந்து சுழலும் சித்தவியாகுளம் இன்றில்லை என்பதாம் எப்போது இந்த இதெல்லாம் கிளேசம் இருந்ததோ அப்போது ஒரு நாள் ஒரு அனுகிரகத்தினால் ஞானம் பெறலைன்னு அர்த்தம் இப்போது அனுகிரகத்தினால் ஞானம் பெற்ற பிறகு எந்த கிளேசமும் கிடையாது அதுதான் சர்வதுக்கிவர்த்தி என்று சொல்லும் அவருக்கு அது துக்க ஆன பிறகு ஆனந்த பிராப்தி ஆனால் கிடைக்குது அது பரமானந்த பிராப்தி எந்த பிராப்தியில் சாதாரண தற்காலிகமான போக பிராத்தில் மேலான ஆனந்தம் துக்க கலப்பில்லாத ஆனந்தம் தொடர் ஆனந்தம் பேரானந்தம் பிறலை விளக்கல் பிரமானந்தம் அடிப்படை ஆனந்தம் உண்டாகிறது ஆகவே இதெல்லாம் உங்களுடைய மகிமை என்று போகிறாங்க அந்த கரணம் புறக்கரணம் அவத்தை பலவோடகம் புறவான் துந்தக்கலாதியாவையும் நின் துணைத்தால் சூடார் சொல்லன்றோம் அஞ்சுதை பேரணி மூலமும் மத்யதானந்த விளக்குறையும் இருபத்தி நாலாவது இத்தியாயத்தில் வெற்றி சாற்றல் அந்த வெற்றியின் மகிமையை சொல்லி சந்தோஷப்படுறது இதான் வித்யானந்தம் ஒன்று பேர் வித்யனால் வரக்கூடிய ஆனந்தத்தில் வித்யானந்தன் பேர் எட்டு போய் ஆனந்தங்கள் சொல்லப்பட்டதுன அதில் வித்யானந்தம் ஒன்று பிரம்மானந்தம் வாசனானந்தம் இந்த மூன்று எல்லோருக்கும் அனுபவம் இருந்தால் மூச்சுக்களுக்கு தான் விஷயானந்தம் அஞ்ஞானிகளுக்கு ஒன்று தான் அனுபவம் மூச்சுக்களுக்கு ரெண்டு அனுபவம் பிரம்மானந்தமும் வாசானந்தமும் அபியாசிகளுக்கு தெரியுமான ஆனந்தம் வராது ஞானிகளுக்கு நாலு ஆனந்தங்கள் வரும் அதாவது ஆன்மானந்தம் அத்வீதானந்தம் வித்தியானந்தம் அப்போ ஒன்று ஒன்று ஆன்மானந்தம் ஆன்மானந்தம் அத்வைதானந்தம் வித்யானந்தம் ஒன்று ஒன்று நிசானந்தம் அகஞ்சானந்தம் நிசானந்தம்னா செம்ம இல்ட்டு வெளியே வரும்போது வரக்கூடிய உயாசின தரிசகன் வரக்கூடியது எ எட்டு அஞ்சு முன்னே அதில் வித்யானந்தம் ஞானம் வந்த பிறகு ஞானத்தின் மகிமை நினைந்து நினைந்து சந்தோஷப்படுறாங்க அதே போய் அந்த குருநாதருடைய மகிமையினால ஞானம் வந்தது ஞானம் வந்ததினால இப்போ சந்தோஷம் இருக்கிறது என்பதை இது ஒரு போக்குற சொல்கிறார் உள்ளம் முதலிய அகக்கரணம் என்றும் மேந்திரியங்கள் என்றும் ஜாக்கிர முதலிய அவசைகள் என்று கூறும் இரட்டை தர்மங்கள் கலவரம் எல்லாம் தேவரீரை சரணடையாதாருடைய வார்த்தைகளாம் எனக்கரணம் உள்ளம் மனம் புத்தி சித்தம் ஆகாரம் எனவும் புறக்கரணம் ஞான கர்மேந்திரியங்கள் எனவும் அவத்தை பல ஓடு நனவு துரியம் துரியாதீதம் எனவும் ஆம் உள்ளும் வெளியாயிருக்கின்ற துவந்த கலாதி யாவையும் கலகங்கள் எல்லாம் கலக்கங்கள் எல்லாம் நீண் துணைத்தால் சூழார் சொல்லன்றோரியருடைய உபய சரணார விந்தங்களை சிலத்தில் தரிக்காதவர் வார்த்தைகள் அல்லவா தாளடைந்தார் சொல்லார் என்பதான் சொருவானத சுவாமிகளுடைய அடியார்கள் சொல்கிறாங்க அவர்கள் ஞானம் அடைந்து விட்டார்கள் அடைந்த பிறகு உங்களுடைய திருவடியை திரையில் சூட்டி கொள்ளாதவர்கள் தான் இந்துவங்களும் பேசுவார்கள் வந்தக்கரணம் என்றும் அதன் மனம் புத்தி சித்தமாக காரம் அப்புறம் ஞானேந்திரி கர்மேந்திரங்கள் என்றும் தோளசீரம் என்றும் பிராண வாயுக்கள் என்றும் ஆகிய ஏழு உபாதிகள் பேசிக்கொண்டிருப்பார்கள் மற்றொல்லாம் கிடையாது அப்படின் தான் ஞானம் அடைந்த பொருளே இதெல்லாம் பொய்யா போயிடுது வேலத்தில் சொல்றார் தோள சூட்சம் தோன்றும் ரவத்தை தாமம் காலவும் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போனவெத்தனை என்பான் நான் ஆலமா கடவுளானே அவைக்கலாம் சாட்சி நீள சூட்சம் அஞ்ஞானம் இது மூன்று சைவங்கள் காலமோர் மூன்று சென்றகால் நிகழ்கால் எதிர்காலம் மூன்று காலங்கள் அப்புறம் அவத்தைகள் ஜாக்கிர சோப்பன் சூழ்த்தி இப்படிப்பட்ட அவத்தைகள் எல்லாம் எப்படி இருந்தது சமுதிரத்தில் அலைகள் எப்படி வீசிக்கொண்டிருந்தனவோ அப்படி போல சம்சார சாகரமாக அலைகள் இந்த சமுதிரத்தில் அலைகளாக வீசிக்கொண்டிருந்தன அப்படி இருக்கின்ற அதற்கெல்லாம் நீ சாட்சியாக இருக்கிறாங்க ஆக கடலிலும் கல்லூலங்கள் போலவே வந்து வந்து போன வெத்தனை என்பேன் நான் ஆலமர் கடவுள் ஆணை தட்சிணாமூர்த்தி ஆணை சொல்கிறேன் அவைக்கெல்லாம் நீ சாட்சி என்ன சாட்சி பாவனைக்கு தான் இவ்வளோ பாடுபாடுகள் இருக்கு எல்லாவற்றும் சாட்சியாக இருக்கிறேன் இது சாட்சி அப்புறம் சர்வ சாட்சி நம்மளுக்கு பிறகு சாட்சி அப்படி இந்த வித்யானந்தம் வந்து வந்த பிறகு அந்த மாதிரி ஒரு பாவனையெல்லாம் ஏற்படும் என்பதே இந்த பாட சொன்னார் சவலை சடங்கு தனமும் எல்லாம் மையாதருனின் திரு பாவளம் மலராதிருக்கும் அளவன் ரோதாரிகை சர்வ சமயங்களிலும் எல்லா கர்மங்களும் பலன் தராதிருத்தல் தேவகருடைய திருவாக்கால் உபதேசிக்காத பரியந்தம் என சமயமும் பாகமின்றிய சர்வ மதங்களும் எச்சவலை சடங்கு தனமும் எல்லாம் எவ்வித சஞ்சலமான கிரியைத்தன்மைகள் யாவும் அமையாதது நின் சித்தியாமல் இருப்பது தேவதைய திருப்போலம் மலராது இருக்கும் அளவு என்றோ அழகிய பாலம் போன்ற வாயிலிருந்து திருவார்த்தை உண்டாகாத பரியந்தம் அல்லவா திருப்போலம் மலர்ந்த இந்நாள் எல்லாம் அமையும் என்பதாம் அதாவது பக்குவம் இல்லாத சர்வசமயங்கள் எல்லா மதங்களும் பக்குவம் கிடையாது ஏதோ ஓரளவுக்கு பக்தி மாதிரி சொல்லும் ஆனால் நடிமைப்பா அதை கொஞ்சம் வற்புறுத்த மொழியே அத்வைத கருத்துக்கள்லாம் கிடையாது இல்லை சர்வதற்கு வந்து பரமானந்த பிராப்தியாக முழுமையான கொள்கை அங்கே இல்லை சுகம் தற்காலமான துக்கங்கள் மாறி மாறி தான் வரும் என்பதையும் சொல்லக்கூடிய இருந்த நான் எங்களை இப்போது தங்கள் உபதேசம் கேட்டு ஞானம் எழுந்த காரணத்தினாலே அதெல்லாம் போய்விட்டது இப்போது நாங்கள் பரிபூர்ணத்தன்மை எல்லாமே பரிபூர்ணத்தன்மை அர்த்தம் பரிபூர்ணத்தன்மை பெற்றிருக்கிறோம் அதனாலே உங்களுடைய உபதேச வாக்கியங்கள்னாலே எங்களுக்கு இது கிடைச்சிருக்கிறது என்று எவ்வளவும் அளவு படாதிருக்கை உண்டன் இயல்பாகும் எங்களை எவ்வளவின் வைத்தாய் அவ்வளவே அளவாகி இருக்கை எங்கள் அளவாகும் உன் பெருமை அறிவார் ே எல்லையேற்று இருப்பது தேவர்களுடைய சுபாவமாம் எங்களை தாங்கள் எவ்வளவாய் வைத்தீர்களோ அவ்வளவாய் இருப்பதால் உமது பெருமையை யாராலும் அறிய முடியாது என பொருள் எவ்வளவும் அளவுபடாது இருக்கை உண்டன் இயல்பு எப்பிரமாணங்களினாலும் அறிய முடியாது எல்லையிற்று இருப்பதுவே தேவருடைய இயற்கையாம் எங்களை எவ்வளவில் வைத்தாய் அவ்வளவே அளவு ஆகி இருக்கை எம்மை எவ்வளவாய் வைத்திருக்கின்றாயோ அந்த அளவே அதாவது சிறிய உபாதி அளவாகி அளவதாகி இருப்பது எங்கள் அளவு ஆகும் உன் பெருமை ஆராய்வார் எங்களுடைய அளவாய் இருப்பதாம் உமது மகிமையை யாராலும் அறிய முடியாது என்பதான் அதாவது பிரம்மஸ்வரமாகவே குருநாத இருக்கிறார் என்ற ஒரு பாவனை பிரம்மத்துக்கு கண்ணிமா இல்லை பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மே தான் பிரம்மித்து என்று சொல்லப்படுகிறது அதனால் பிரம்மஸ்வரமாக இருக்கின்ற உங்களுக்கு அகன்ற பாவனை இருக்கு எங்க இருந்த பரபரமே நானேங்கிற நிச்சயம் இருக்கிறது எங்களுக்கு அப்படி இல்லை செயலே இருக்கு ஏன் என்று சொன்னால் அது அஞ்ஞானத்தினால் மூடப்பட்டதுனால அந்த அளவு தான் இருக்கிறது அதனால் நாங்கள் சிறிய அளவுலேயே விவகாரம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஆனால் உங்களுடைய உத்தேசம் கேட்ட உமது மகிமையால் மகிமை யாராலும் அறிய முடியாது என்பதுதான் அப்படி இருக்கின்ற நாங்கள் எப்படி பெருமைப்படுத்தி பேச முடியும் உங்களுடைய மருமையை யாராவது சொல்ல முடியுமா என்னுடைய உபாதி சிறிய உபாதி உங்களது பெரிய உபாதி ஆகவே உங்களுடைய பெருமையை எங்களால் சொல்ல முடியாது என்று இந்த இதில் உண்ணாதருடைய மகிமையை எடுத்துள்ளார் கடம்படு மீ உடம்பானோம் கரணமானோம் கண்டிருந்த கரியானோம் காட்சி தீர்ந்த திடம்படு பேருணர்வானோம் எல்லாமானோம் செயல் இது என்னேங் இந்த பாட்டில் மூச்சுக்களாகிய நாங்கள் எந்த கிரமமாக ஞானத்தை அடைந்தோம் என்பதை அவர் சொல்கிறார்கள் அவதார் தூள சூழ்ச்சமாக தேகமாக சாட்சியானோம் காட்சியற்ற ஞான வடிவானோம் எல்லாமாய் நிறைந்திருந்தோம் இவ்விதம் செய்யும் உமது இல்லையே என்ன சொல்வோம் என பொருள் கடம்படு உடம்பு ஆனோம் கரணம் ஆனோம் கடத்திற்கு சமானமான இத்தூள தேகமாக இருந்தோம் அஞ்ஞான காலத்தில் அப்படி இருந்தோம் அதே போல சூட்சம தேகமாக இருந்தோம் சூட்சம தேகமும் தெரியாமல் இருந்தது ஈண்டு இருந்த கரி ஆனோம் உபதேசம் கேட்ட பிறகு இவைகளை அறியும் சாட்சி ஆனோம் சாட்சியளவு பாவனை பெற்றோம் காட்சி தீர்ந்த திடம் படு பேர் உணர்வு ஆனோம் கான்பொருள் ஞானமற்ற பெரிய ஞான சொர்வமாயிருந்தோம் அதன் எங்களுடைய சொர்வமானது யாபக அடைந்திருக்கிறது என்பதை உணர்ந்தோம் எல்லாம் ஆனோம் சர்வபூரணமாக இருந்தோம் பிறகு விசாரணை பண்ண பண்ண எங்கே இணைந்திருக்கிறவர் சொல் உறுதி கொண்டோம் இது உம்முடைய திருவிளையாட்டு இருக்கின்ற இருக்கின்ற செயல் இது என்ன அழைய லேலையாக இருக்கும் காப்பாகிய இம்முறையே என்ன என்று சொல்வது இதில் ஐந்து விதமான படிக்கிரமங்களை சொல்வார் முதலாவது தேகம் நான் என்னும் அஞ்ஞான காலம் இதான் ஆரம்ப நிலை எல்லாருக்கும் அதுதான் தேகமே போ ஆத்மா போகமே மோட்சம் என்று எல்லாருக்கும் ஆரம்ப நிலை ரெண்டாவது விசார காலம் குழுமமாக சிரமணம் பண்ணி பண்ணும்போது விசாரம் சித்திக்கும் அப்படி விசார காலம் முடிஞ்சோன்னா லாபரும் தரிசனம் காலம் இந்த சப்த உபாதிகளுக்கு சாஸ்திரப்படி ஏழு உபாதிகள் ஏழு உபாதிகளுக்கு அதிட்டான சைதன்யமாகிய இருக்கின்ற கூடசனே நான் என்று கூடச தரிசன காலம் அது ஒரு அனுபவம் ஏற்படும் அதே போல் நாலாவது நிறுவல் இப்போ சமாதி காலம் திருப்பிடி வெற்ற நிலை திருப்பிடி கிடையாது சமாதியில் சொல்லத்தில் எப்படி திருப்படி இல்லையோ அப்படி போல சமாதியிலே திருப்படி கிடையாது இது நாலாவது ஐந்தாவது நிலை பிரபஞ்சம் பிரம்மே என்னும் அத்வைத காலம் அதையும் சொல்றாங்க இடம்பெடு பேருணர்வானோம் எல்லாம் ஆனோம் அப்படிங்கிற அந்த சமாதிகளை கூடி வெளியே வரும்போது அவர்களுக்கு எப்படி அனுபவம் இருக்குது எல்லாம் நானாக இருக்கிறோம் என் நிச்சயம் இருக்குது அதுதான் அந்தத்தில் எல்லாம் பிரம்மசுரமன்னு சொல்லும்போது நாம பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னா பிரம்மத்துக்கு அந்நியமாக இல்லை அது ஆசிரியம் தான் இருக்குது பழுதி பாம்பு இருக்குது ஆனால் பாம்பு பழுதி ஆகாது பழுதியும் பாம்பும் எப்படி இருக்கு ஒரு தோற்றமாத்தம் இருக்குது அப்படி ஒரு சம்பந்தம் இது அத்தியாவசிய இலக்கணம் இல்லாத ஒரு நிலை தோற்றுவிக்கும் அனுமசின்னியம் சொல்லப்படும் இது என்னது நிர்ணயிக்க முடியாது அதாவது பிரபஞ்சத்தின் இலக்கணம் சொப்பன உதார்த்தங்கள் போல சாஸ்திர உதாரணம் நவீன உதாரணம் சினிமா காட்சிகள் போல் திரையும் காட்சிகள் போல் எத்தனை விதமாக காட்சிகள் மாறிக்கொண்டிருந்தாலும் கூட திரைக்கு இந்த கிடையாது என்ன இருக்கு ஆதார சம்பந்தம் மெய்பொருள் தோற்றம் அதனால மெய்பொரு ஆசிரியத்துக்கொள்ள பொய்ப்பொருள் தோற்றம் உண்டு அது ஏன் அப்படி தோல்றதுன்னா அனுவசியம் எப்படியோ தோல்றது எப்போ வந்தது எப்போ வந்தது அனாதி சொல்ல முடியாது எப்ப போகும் தத்துவானம் வந்தாக்கா போமா அது நீங்கி போகிறில்ல அது வந்து மித்தியம் நிச்சயிக்கப்படுகிறது அவ்வளோதான் அஞ்சன் அழிவு அப்படின்னு சொல்லும்போது அஞ்ஞான் செத்து போட்டான்னு சொல்ல ஒடுங்கிட்டான் ஒளியில் இரு ஒடுங்குற மாதிரி அந்த குண்ணாதலுடைய தத்துவானத்தின் காரணமாக அஞ்ஞானம் அடங்கி போச்சு ஒரு அடங்கி போட மீண்டும் உற்பத்தி ஆகுமா உற்பத்தி ஆகாது ஏன் என்று தொடர்ந்து வெடிச்சு இருந்துக்கிட்டே இருந்தால் ஜூல் தளர்த்துக்குமா அது இதுவரைக்கும் உனக்கு தொடர்ந்து விதையபுத்தி வரைக்கும் இருக்கும் அப்புறம் மனம் சுரூபத்தில் லயம் ஆகிடுச்சுன்னாக்கா அந்த மனசுள்ள பிரதிபலம் போகுது அதான் ஜீவன்பத்தி விதையாபுத்தின்னு பேர் யாருக்கு அது இருக்கு அவங்க தான் போகுது மற்றவங்களும் போகிறதில்லை அப்போ இது என்ன சத்தியமா அஞ்ஞானம் சத்தியமும் இல்லை இது அசத்தியமாக அதுவும் இல்லை செஷத்தாக அதுவும் இல்லை இப்ப என்ன இருக்குது அனுபவ சீனியும் இன்னும் சொல்ல முடியாது எப்படி தோற்றுறது எப்படி போகுது வருது அவ்வளோதான் இது இதே பதில் மாப்பிள்ளை தோழல் மாதிரி இன்னும் வந்தால் எங்கேருந்து வந்தாலும் இந்த ஜாதி காலம் தெரியல இடையே ஆட்டம் போயிட்டு போயிட்டான் விசாரம் பண்ணணும்னு வேண்டி போயிட்டான் என்ன அது எங்கே போனாலும் எப்படி போனாலும் தெரியாது சொப்பனம் சொப்பனத்தில் பதார்த்தங்கள் தோற்றம் இருந்தன சோதுக்கங்கள் தோற்றின முடிச்ச பிறகு காணும் மட்டும் இருக்கு கண்டது அனுபவத்துக்கு ராஜா இருந்தா மந்திரியா இருந்தான் கோடிக்கணக்கில் இருந்தாலும் இங்கு செலவு காசு இல்லையா உதவும் அது அது போய்தான அது அப்படி போல இந்த உலகமானது மித்திய நிச்சயிக்கப்படுவத உலகமானது அழுதி போவதில்லை அதை சோபாதி பிராந்தின் நம்ம அப்பறம் தோற்றம் உண்டு எது வரைக்கும் தோற்றம் உண்டு அந்த அந்த காலம் இருப்பவருக்கு இருக்கும் அந்தக்காலம் போட்டு கிடையாது அதில் தோற்றம் உண்டு தோற்றம் இருந்தாலும் எந்த விதமான துக்கமும் கொடுக்கறதில்ல சாமர்த்தியம் கிடையாது காலேஜெல்லாம் தோற்றினாலும் அது குடிக்க உருவாது அப்போ இந்த உலகம் ஞானம் வந்த பிறகு தோற்றுது என்ன லாபம் வேடிக்கையை தான் பார்க்க அதுதான் லாபம் வேடிக்கை பார்க்க லாபம் சினிமா காட்சிகள் பார்க்குறோம் அதனால் நமக்கு என்ன சம்மந்தோ வேடிக்கை தான் ஆடுறாங்க பாடுறாங்க அன்னு தோற்றுது ஆடுறதில்லை பாடுறது இல்லை அங்கே ஒன்றும் கிடையாது இருந்தாலும் தோற்றம் ஏற்படுது பார்த்துட்டு இருக்கோம் சந்தோஷப்படுறோம் அவ்வளோதான் அந்த சந்தோஷம் சினிமா கொடுக்கறது நம்ம சந்தோஷம் தான் அப்படி கொடுக்கறதா இருந்தாக்கா எல்லாரும் கொடுக்கணும் இல்லை கொடுக்குதா கிடையாது கிடையாது சில பேர்கள் சிரிக்கிறதே இல்லை சும்மா வாங்கி போயிடுறாங்க எந்த ஒரு தமாசம் ஒரு முறை தான் சிரிப்பா ரெண்டு முறை வரும் மனவரா வராது அது சகஜமா போகுது அப்போ அது சிரிக்கூட சாமர்த்தியம் அதுக்கு இல்லை காரணம் என்ன நம்முடைய மனதில இப்படி இருந்தா சந்தோஷம் வர பானம் இருக்கு அந்த பாவனை தான் அங்கே சிரிக்க வைக்கிறதுக்கு காரணம் அந்த பாவனை இல்லாத ஒருவருக்கு இப்போ பாட்டு பாடுறாங்க சில பேர் நல்லா தலையாட்டி ரசிக்கிறாங்க சில பேர் என்ன அதிக்கிறாங்களா என்னையா பாட்டு பாடலான்னு போயிடுறாங்க பாட்டு பாட்டாகி இது ஒரு காதி கிடக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி போயிடுறான் காரணம் என்ன அவனுக்கு பாட்டின் சுவை தெரியாது அந்த காலத்தில் சுவை இல்லை அது வெளிப்படுறதில்லை அது ஒவ்வொரு இடத்துல அப்படி தான் சில பேர் சுகமான தோல்றினாக்கா அவள் உள்ளத்தில் இது சுகம் என்ற ஒரு தீர்மானம் வச்சுருக்காங்க அது தீர்மானத்துக்கு அது வாட்ச பதார்த்தம் அது வந்துச்ச விரும்பிய பதார்த்தம் வரும்போது சந்தோஷம் போகுது அவ்வளோதான் சில பேர்களுக்கு அது அந்த பதார்த்தமே வரும்போது அவர் உள்ளத்தில் வந்து சுக புத்தி இருக்கிறது இல்லை கதை கொடுக்கறதில்லை அது சுகம் தோற்றுறது இல்லை இந்த இலக்கணம் தான் வேத சொல்லுறது அதே போல தான் ஜாக்கிரவாசையில் ஞானம் வந்த பிறகு தோற்றம் உண்டு அதுக்கு தோற்றம் இருக்கும்போது சுகம் என்பது சத்தியம் கொண்டு தோற்றுவதில்லை பிறகு என்ன உதாசீனம் தான் என்னமோ தோற்றுறது சொப்பனத்தில் கண்ட பதார்த்தங்கள் ஜாக்கிரத்தை வந்து நினைத்தாலும் கூட எப்படி உதாசீனமாக ஒரு பொருள்படுத்துறது இல்லையோ அதுபோல் இங்கேயும் சமாதிரி விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது இந்த பொருள்கள்லாம் தோற்றம் உண்டு பொருள்படுத்துறதில்லை பின் விவகாரம் எப்படி இருக்குது அது சொப்பன பதார்த்தங்களை பற்றி பேசணும் நினைக்கணும் ஆனாலும் அது செயல்படுறதில்லை அந்த விவகாரம் அதே போல் இந்த ஞானம் பிறகு பிரார்த்தம் இருக்கிற வரைக்கும் அதாவது அந்த கர்ணம் எப்போ நாசம் அடையாதோ அது வரைக்கும் விவகாரம் உண்டு ஆனால் எந்த விவகாரத்தில் சுகம் என்ற புத்தியோ சத்தியம் என்ற புத்தியோ இருக்கிறது இல்லை இப்போ என்ன தோல்றது சரி ஏதோ ஒரு தோல்ற மாத்திரம் விவகாரங்கள் பண்ணுறது நானும் இல்லை கருவி கரணங்கள் அந்த காரணம் நான் சாட்சியாக இருக்கிறேன் உலகத்தில் எத்தனை விவகாரம் அளவுக்கு வருந்தால் சாட்சியம் உலக அளவுக்கு விஷயங்கள் வருமான சர்வசாட்சி குறிப்பிட்ட ஒரு நிச்சயம்தான் ஞானம் ஒன்று தேர் வெறும் தோற்றம் தான் அப்புறம் அது தோற்றம் எப்படி தெரியனு வருதா அபியாசம் பண்ணணும் அதை எப்படி விசாரம் பண்ணி பண்ணி அபியாசம் பண்ண பண்ணால் அது மனமானது சம்மதிக்குது சம்மதிக்கிறது இப்படி ஒரு படிக்கிரமம் அந்த படிக்கிரமத்தினால விசாரம் பண்ண பண்ண ஒரு நாளைக்கு அந்த திடத்தும் உண்டாகும் சமாதிக்குடும் ஞானம் உண்டாகும் ஞானத்துக்கு பிறகு பாயுதானி விருத்தின்னு பெரும் பாயத்த பிறகும் தோற்றம் உண்டு அதாவது பொய்ய நிச்சயம் பண்ணாலும் கூட தோற்றம் உண்டு தோட்டம் இருந்தாலும் அதில் ஆக்கிரகம் கிடையாது இப்ப என்ன இருக்கு உதாசீனம் இருக்கு உதாசீன திசையில் என்ன லாபம் சந்தோஷம்தான் எப்படி உதாசீனமாக இருந்தால் அது சந்தோஷம் தோற்றம் திராகத்திலேயும் தோற்றம் துக்கத்திலையும் சந்தோஷம் உண்டு பாரக என்ன அழுது அழுதா தான் போகுது நிம்மதியா இருக்குங்கிறாங்க அப்பதான் நிம்மதியா இருக்கு அவங்களுக்கு சந்தோஷம் சுகம் இருக்கு அழுத சொல்லுவோம் போயிட்டே இருந்தால் கூட கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு பேசுவாங்க அப்படி எனக்கு வேலை இருக்க கொஞ்சம் கேட்டுப்போங்க என்னெல்லாம் இப்படி ஆயிடுச்சு பாருங்க என்ன பண்ணுறது சரி அப்படியா நான் போகிறேன் என்னமோ சொல்லணும்னா போய் நிம்மதியாக இருக்குது அப்படிம்பாங்க அது பாரகமாக இருக்குமா எப்படி சொல்ல உங்களே இப்படியா இதாக சொல்லிட்டுருவாங்க இந்தியத்தை யாருக்கும் சொல்லாதுங்கன்னு சொல்லிவிடுங்க அதை அப்படியே சொல்லணும் சொல்லணும் என்ன வந்துக்கிட்டே இருக்கு அது எதுவாக இருந்தாலும் சரி கிழிஞ்ச பையில போட்டு பார்த்துட்டு மயக்கோல இங்கேயும் முக்கியத்துவம் கொடுக்கிறது எதுக்கு ரகசியம் சொன்னா முக்கியத்துவம் வந்துடும் எல்லாம் சரி சாமானியமாக சொல்ல வேணும்னு சொல்லிவிட்டேன் சொல்ல மாட்டாங்க எதுவும் சொல்ல வேணாம் இதெல்லாம் வேண்டாம் இல்லை பெரிய விஷயம் ஆகிடும்னா சொன்னால் தான் அந்த மனசமான அப்படி குரங்க நினைக்காதுன்னா குறைதான் நினைப்பான் எது வேண்டாலுன்னா அதுக்கு மனதுக்கு ஆக்கிரகம் உண்டாகும் அதான் உதாசீனமாக இருந்துடணும் அப்போ உதாசீனமாக இருந்தால் மனசு அமைதி அடையுது சந்தோஷம் தோற்றும் உதாசீன தர்சிக்கன் சந்தோஷம் நிசானந்தம் பேர் அதுக்கு எட்டு வித ஆனந்தங்கள் அது ஒரு ஆனந்தம் நிசானந்தம் என்ன பேர் இப்போ சொல்றது எல்லாம் வித்யானந்தம்னு பேர் இந்த மாதிரி உங்களுடைய அருள் கிடைச்சதுனாலே எங்களுக்கு இந்த நிலை வந்தது சொல்லி சந்தோஷப்படுறாங்க அஞ்ஞான மென்னவும் அங்கத நாளாய அநேகபவனவும் அவ்வயர்வு தேர்ந்த விஞ்ஞானம் என்னவும் நின்றொரு நீதானே விளையாடல் தோற்றுவித்த விலகியது அவதாரியை அஞ்ஞானம் என்றும் அதனால் வந்த அனந்த பிறப்பென்றும் தளர்வு தீர தத்துவ ஞானம் வந்ததென்றும் என்றும் செய்ததெல்லாம் ஒருவனாயிருந்து நீர் செய்த சாமர்த்தியம் வியப்புக்குரியது எனல்பொருள் அஞ்ஞானம் எனவும் அறியாமை எனக் கூறவும் அங்கு அதனால் ஆய அவ்விடத்து அதனால் உண்டான அநேகபவம் என்னவும் பல கோடி பிறகுகள் எனக் கூறவும் அவ் அயர்வூ தீர்ந்த அதனால் வந்த துக்கம் நிவர்த்தித்த மெஞ்ஞானம் என்னவும் நின்று தத்துவ ஞானம் என்பதாயிருந்து ஒரு நீதானே ஒருவராய தேவரில் அல்லவோ விளையாடல் தோற்றுவித்த விறகு இது என்னையும் இந்த நிலையை உண்டாக்கிய சாமர்த்தியமான இது ஆச்சரியம் அதாவது எல்லா ஜீவர்களுக்கும் ஞானம் வந்த பிறகு இப்படி ஒரு பானம் உண்டாகுமா ஒருபோதும் நாம் பந்தப்படவே இல்லை பந்தப்படாத அஞ்ஞானம் வந்தது என்றும் அது கட்டப்பட்டதாகவும் துக்கப்பட்டதாகவும் குருவை அடைந்து உபயாசம் கேட்டதாகவும் இப்போ ஞானம் அடைந்தால் இப்படி ஒரு பானம் ஏற்பட்டதே அப்படிங்கிற ஒரு பானம் உண்டாகுமா கடுதைக்கு கட்டவும் இல்லை அவுக்கவும் இல்லை கட்டினதாகவும் அவற்றப்பட்டுறதுக்கு ஆனால் கலை விசாரிச்சு பார்த்தது என்ன கட்டவும் இல்லை அவக்கும் இல்லை நாம தான் தெரியும் இல்ல அதுக்கு அப்படி போல ஒவ்வொருவருக்கும் பந்தம் என்பதே கிடையாது முத்தி என்பதும் கிடையாது எப்ப பந்தம் ஒன்று அந்த மன சம்மதிச்சதோ அப்ப முத்தியன்னு சம்மதிக்கிறது பந்தம் ஒண்ணு இல்லை அப்படி நிச்சயம் பண்ணாக்கா ஒன்னு இல்லைதான் இதெல்லாம் விளையாட்டு மா சாமர்த்தியம் ஈஸ்வரன் மாயை வைத்துக்கொண்டு விளையாடுறார் ஆகவே எங்களை எழுந்த பரம்பொருளாக இருக்க அந்த பரம்பொருளாக இருந்த அதிலே அஞ்ஞான சம்பந்தப்பட அணிவு சினிமா சம்மந்தப்பட்டதுனாலே பெண்ணாச்சி நம்ம அந்த பட்டியல் நம்ம ஒத்துக்கிறோம் அதன்போல பல காலங்கள் பல பிறப்புகள் எடுத்த பிறகு புண்ணிய விசேஷம் வந்த பிறகு ஊர் லாபம் கிடைத்த சிவன மரணிகள் பண்ணி ஞானம் அடைகிறோம் ஞானம் அடைந்த போன்று பார்த்தாக்கா அப்பட இத்தனை நாள் பந்தமும் படல விடுதலையும் இல்லை ஒரு மயக்கம்தானே அப்படியும் உண்டாது கண்டசாமி நியாயம் தான் பத்தாம் மாதிரி தான் கண்டத்தில் நாங்கள் காணாம போகவில்லை கிடைக்கும் இல்லை எப்போ அது சின்ம்தான் தேடுவது எப்போவுமே இருக்க தேடுதல் போ என்ற எப்போதும் நான் பிரமசரம் வந்தான் ஆனா தேடினாலே மறந்தல் தான் மறைதான் அது மறந்து அஞ்ஞானம் பேரு அது அஞ்ஞானத்தின் சாமர்த்தியம் உங்களை காட்டுக்கு பாருங்க எப்படி சாமர்த்தியம் மாயின் மாயில் நீங்க அஞ்ஞானம் பேசி ஈஸ்வரனுக்கு ஜீவனுக்கு அஞ்ஞானம் அஞ்ஞானத்தினுடைய சாமர்த்தியம் அப்படி இருக்கு பந்தப்படாம இருந்த ஆத்மாவை பந்தப்படுத்த ஒரு காட்ட கூட சாமர்த்தியம் பாருங்க இந்த சாமர்த்தியம் இருந்த அதை போக்குனது யாரு குருமூர்த்தி தான் உன்னாதருடைய அணுக்கருக்கத்தினால அந்த சாமர்த்தியம் நீங்க போச்சு அப்போ அவருடைய சாமர்த்தியிருக்கும் அஞ்சமானத்தை போகக்கூடிய அளவுக்கு அவரு சாமர்த்தியம் இருந்தது அல்லவா அதனால உங்களுடைய சாமர்த்தியத்தை நாங்கள் போட்டுகிறோம் இல்லைன்னு சொன்னா இந்த நிலை வருமா மறந்தது ஒரு ஜனம் தான் ஆனால் கண்டதும் ஏராளம் இது போல் சொப்பனம் போலத்தான் சொப்பனத்தில் நூறு வருஷ அளவும் ஏற்படலாம் இங்கே பத்து நிமிடம்தான் இருக்குது ஜாக்கிரத்தில் ஏன் இப்படி வருது அது சாமர்த்தியம் அது நித்ராசக்தினு போயிருக்கு நித்ராசக்தியினுடைய சாமர்த்தியம் அப்படி காட்டுது அப்படி சாமர்த்தியிருக்கு அதுபோல் இங்கே ஜாக்கிரத்தில் வாஸ்தகமாக பந்தம் இல்லை இல்லை அதாவது பத்து நிமிஷம் ஜாக்கிரத்தில் இங்கே ஜாக்கிரவாசைக்கு நிச்சமே கிடையாது அவசியம் சொல்லணும் ஒண்ணுமே இல்லாத இப்படி ஒரு பானம் ஏற்படுது பாருங்க அதனாலதான் ஒரு சனவன்னு சொல்லுவாரு திடீர் திட்டவாதம் பேரு ஞானம் பண்ண பிறகு அந்த வாதத்துக்கு முக்கியத்துவம் இப்ப நம்ம கொடுக்கூடாது அப்ப அவர்களுக்கு திடீர் திட்டவாதம் கிடைக்கும் எப்படி என்ன இதுவரைக்கும் தோற்றின தோற்றங்கள் எல்லாம் ஒரு சிறிது நேரம் தான் மறந்தோம் இப்போ இவ்வளோ காட்சிகள் தோன்றுவிட்டனவே இப்போ தத்துவ ஞானம் வந்தது வந்தோன்னா பார்த்தா இப்போ தான் மறந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற ஞானம் உண்டாக்கண்ட எப்போ தோற்றுச்சு சகலமும் வெறும் தோற்றம் தான் ஏன்னா அப்போ உண்டாகும் ஞானம் ஒன்று பெரும் விவகாரத்தில் இவ்வளவு நுணுக்கமாக கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க ஆ ஆ சுழித்த மாதிரி அப்படி அப்படின்னு சொல்லலாம் காலம் அனாதி ஆனாலும் அல்பமும் கூட அல்பமா இருக்கிற காலம் தான் அனாதியாக இருக்காலம் அகண்டமாதிர காலம் தான் இப்போ எழுபது வருஷம் சரீரத்துக்கு பழசில் நினைச்சி பாருங்க இப்போ போன மாதிரி இருக்கு ஒரு உடம்பு ஒரு உபத்தில் வந்தது என்ன ஒரு நிமிஷம் ஒரு யுகம் மாதிரி தெரியுது அவ்வளவும் எழுபது எண்பது வருஷம் ஆனாக்கா அப்போ போன மாதிரி தெரியுது அப்படின்னா காலம் ஏது கால கற்பனை காலம்ங்கிறது கிடையாதுப்போம் அப்படி இருந்தால் என்ன நீண்ட காலம் மாதிரி தெரியணும்லவா சரி அந்த மான் காணவேன் பிரம்மத்தி மொழியில் காலம் ஒரு கற்பனைங்கிறதுக்கு அல்பமா தோற்று பாருங்க போனதெல்லாம் நினைச்சி பாருங்கள் இவ்வளோ போன மாதிரி தான் இருக்கும் இது ஜாகரவசையில் இருக்குது சுடித்தி அவசியம் அப்படி தான் சுடித்தி வெளி வந்தால் எப்படி சேர்த்துது இப்போ தான் படுத்த மாதிரி அதில் வெளியிடுச்சா அப்படிங்கிறாங்க அப்போது அடுத்த தட்சியான பருமத்தில் காலம் கிடையாது இப்போ கால கற்பனை அதுவும் கற்பித்தம் தான் அது மானின் சாமர்த்தியம்தான் இதுதான் வாதம் பேர் கடைசி நிலை அப்படி வரும் இப்போ அது ஞாபகம் குழப்பம் தான் வேண்டாம் ஒன்றுமே ஞானமே வராது அதனால் அது பேசப்படாது எல்லா சாஸ்திரங்களும் கரும சீட்டாக சொல்கிறதே ஈஸ்வரான திட்டிக்கப்பட்டது திட்டிக்கப்பட்டதுனால அதில் நாம்லாம் மந்தப்பட்டிருக்கோம் ஈஸ்வரன் ஆகியனால் குருலாபம் கிடைக்கும் அதன் மூலமாக ஞானமடைந்தோம் என்று சொல்லி அதன் பிறகு அப்புறம் தீட்சிகாத ஏற்றுக்கோங்கன்னு சொல்லப்பட்டிருக்கோம் அந்த உணர்வு அவங்களுக்கு உண்டு அவங்க உணவு இருந்தாலும் கூட எல்லாத்தையும் அவர் சொல்கிறதும் இல்லை சொன்னாலும் புரிய மாட்டார் அப்புறம் ஞானம் வந்தபோது அவங்கள உணர்வான் பௌத்த வழி இருக்கு பௌத்த வழி பிச்சு உதறத பாத்தவனுக்கு என்ன தெரியுது வழியா அவ்வளோதான் சொல்லுவான் அவனு வந்தேன் எப்படி இருக்கும் எப்படியா அப்பாடி அம்மாடி அப்படி இப்படி தம்பம் எனக்கு இருந்து சொன்னா அப்ப புரியுது நல்ல அனுபவம் அது புரியுமா அதுபோல திழிச்சிட்டு வாதமானது ஞானிக்கு கூட இவன் வந்து ஞானமடைந்த பிறகுதான் அது புரியவனுக்கு அது வழி சொன்னால் புரியுமா இவன் பைத்தியம் படிச்சுதே அப்படிமாங்க பைத்திக்கார்கள் ஞானிங்கிறாங்க ராமகிருஷ்ணன் அப்படி தான் சொல்லுவாங்களா அந்த காலத்தில் பைத்தியம் சொல்லுவாங்களா அப்படி போல பைத்தியம்னு சொல்லுவாங்க அதனால் அவங்களும் வற்புறுத்துறது இல்லை தலைவலியும் பயிற்று வலியும் அவங்களுக்கு வந்தால் தான் புரியுமா இல்லையே அடுத்தவன் சொல்கிறதுனாலே அவங்க ஒத்துக்கிறது இல்லை கொஞ்சம் அபிமானம் தான் இறக்கப்படுவாங்க அவர் சும்மா சொல்கிறாங்க பசி அப்படித்தேரம் பசிக்குது தெரியாது வியாதி ஒத்துக்க மாட்டான் சட்டன் வந்தவர்கள் ஒத்துக்குவாங்க அப்படிங்க அதனாலதான் இந்த சாமர்த்தியம் அதான் சொல்ற ஒருவராய தேவநீர் அல்லவோ இந்த லீலையை உண்டாக்கிய சாமர்த்தியமான இது ஆச்சரியம் ஆச்சரியம் அப்படின்னா விரந்தம் இந்த மாதிரி இல்லாத இருக்குன்னு நினைச்சிக்கிட்டீங்கப்பா அப்படிங்கிறது பழுதையில் பாம்பு இல்லவே இல்லை பாம்பு நினைஞ்சான பயந்து ஓடுறோம் பிரசாரமான இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு பயந்து ஓடுறோமா ஓடல அதே போல்தான் பயமாசை அஞ்ஞான காலத்தில் உண்டுங்கிறது அர்த்தம் ஒழியாத பரவழியாய் ஓங்கு சொரூபானந்தன் ஒளியான செயல் உறுதி வாழ்வன்றோ வாழ்வாதல் அவதாரியை நித்திய ஆகாசமாய் நிறைந்த சுரூபானந்தர் சொன்ன மார்க்கத்தில் செல்லும் செல்வமே செல்வமாகும் எனல் வாழ்வண்ண செல்வன் அர்த்தம் ஒழியாத பரவெழியாய் நீங்காதிருக்கும் பராகாயமாய் ஓங்கு சுவரூபானந்தன் வழி ஆன செயல் உறுதி உயர்ந்திருக்கின்ற சொரூபானந்தர் என்னும் குருநாதர் காட்டிய மார்க்கமான அகட்டானத்தில் ஜடம் அட்டிக்கின்ற வாழ்வென்றோ வாழ்வாதல் செல்வம் அல்லவா செல்வம் என்பதற்கு அர்த்தம் பக்தி மார்க்கத்தில் சம்பந்தப்படுறார் சிதம்பரத்தை போடுறார் அவர் அதான் செல்வம் நடராஜ பெருமான் தான் எங்கள் செல்வமே செல்வம் அண்ணார் இங்கே செல்வம் என்ன குருமூர்த்தியினுடைய ஞானம் கொடுத்த ஞானம் தான் செல்லும் அதை விட செல்வம் என்ன இருக்குது அந்த செல்லு ஆண்டாடிமே செல்வங்கள்லாம் துக்கத்தை கொடுக்கும் பயமாக சூண்டு இது துக்க ஆனந்த பிராப்தி இது கொடுக்கும் இதை வேறு ஜீவர்களுக்கு தேவையில்லை வேறு சொல்வதுக்கு மார்க்கமும் இல்லை அப்படிப்பட்ட நிச்சயம் உண்டாகிறது என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் அடுத்து இருபத்தஞ்சாம் விஷயத்திலே திருமுடி சூட்டல் என்பது அடங்காமற் தெளிவன்றோ தெளிவாதல் இருபத்தஞ்சாத்தில திருமுடி சூட்டல் அவதாரியை மனம் பரவசமாய் யான் எனது அற்ற நிலை ஆகிய திருவடிகளை மறவாதிருக்கின்ற தன்மையே ஞானமாம் என இந்த குருமூர்த்தியினுடைய அனுகிரகத்தின் நினைந்து நினைந்து அந்த அகண்டாபாவனையை மறக்காமல் இருப்பதுதான் ஞானம் அர்த்தம் இதன் பொருள் அடங்காமல் புலன் உருக பரவசமாய் மனமானது உருகவும் அடி இணையே வெளி ஆன திருவடி தாமரைகளையே ஞான ஆகாயம் ஆகிய இடம் காணல் கண்டு இருக்கும் உறுதி கண்டிருத்தலை மாறாதிருக்கின்ற தெளிவுன்றோ தெளிவாதல் ஞானமல்லவோ ஞானம் என்பது அர்த்தம் ஆகவே குருநாதருடைய அனுக்கிரகத்தினாலே ஞானம் அடைந்தது என்ற அந்த பாவனையை விடாமல் இருப்பது தான் ஞானம் அப்படி மறந்துட்டமுன்னா அதிலே ஞானம்னு பெரும் மறந்துடும் நெடுஞ்சானம்னா மறக்காமல் இருந்தது தலைஞானம்னு தோன்றும் வினை தோன்றாத பொருள் தோன்றேன் சான்றதுவே தானாகும் தற்சிவமாய் நிறைந்ததுவே உண்டாகா நின்ற பாவபுண்ணியங்கள் ஒழியவும் நித்திய பரமாத்மாவானது சாட்சியாயும் சாமானியமாயும் மங்களமாயும் நிறைந்து இருப்பதாம் எனல் இதன் பொருள் தோன்றும் வினைவழி இருவினை அழிந்து தோன்றாத பொருள் தோன்றி அனாதியாயிருக்கின்ற பரவஸ்துவானது விளங்கி அருகி போட்டுக்கணும் சான்றதுவே தான் ஆகும் சாட்சியாயும் சாமான்யமாயும் இருக்கின்ற தற்சிவமாய் நிறைந்தது அந்த பிரம்மன் மங்களமாய் நிறைந்திருப்பதாம் இந்த பிரம்மஸ்வரூபத்தை பற்றி ஞானமடைந்து அந்த சித்தியர்களெல்லாம் அந்த பிரமம் எப்படி இருக்கிறது மனோவா காய்த்தால் உண்டாய் உண்டாம் குருவினை அழிந்து போச்சு அநாதியாக இருக்கின்ற பரவஸ்துவாக விளம்புகிறது சாட்சியாக இருக்கிறது சாமானியமாக இருக்கிறது அப்படிப்பட்ட பிரமும் மங்கள சுரூபமாய் நிறைந்திருப்பதாம் எங்கும் சுகமாக இருக்கிறது மங்களம் என்ன சுகத்துக்கு ஏதுவான எதுவோ அதுவும் மங்களம் ஒன்று பேர் அதனால் அப்படிப்பட்ட சுகத்துக்கு ஏதுவான வசுவடிவமமாகவே இருக்கிறது என்று அந்த அனுபவத்தை சொல்கிறார்கள் எல்லை இயல்ப வேலை வீரன் என்ற இந்த ஆண்மையை அறிந்தமால் சொல்லவில் இனி வல்ல வாரடி தொழுகை ஏன்றிவர் தொழுவரே அவதார்கே அளவற்ற பிறவிக் கடலை ஊழி தீயாகிய ஞானத்தால் எரிந்த ஞான வீரனது வீரம் அறிந்து அறிந்து இனி முக்கரணங்களாலும் வாழ்த்தி வணங்குவோம் என அடியார்கள் உரைத்தனர் என முடிவில்லாத பிறவியாகிய சமுதிரத்தில் வீரன் எரிந்த ஆண்மை அறிந்து எமால் சொல்ல இல் இனி வல்ல ஆறு ஞானமாகிய வடவா நலத்தை ஞான வினோதன் எனும் வீரன் எரிந்த வல்லபத்தை அறியவும் கூறவும் எங்களால் முடியாது இதற்கு மேல் இயன்ற மட்டும் அடிய தொழுகை என்று இவர் சொல்லுவர் மனோவாக்கு காயங்களால் குருநாதர் திருவடிகளை வாழ்த்தி வணங்குவதே என்பதாக கூறி இவ்வடியார் போற்றினார் இத்தகைய ஞானம் வந்ததற்கு காரணம் ஞான வினோதன்தான் ஞான வந்தது அது அகண்டாகார விழ்த்தின் பேர் அகண்டாகார வீழ்ச்சியினால் அவனிடம் பங்கம் அடைந்து தரிசனம் பெற்றோம் அப்படி பெற்றதற்கு நாங்கள் என்ன லாபத்தை அடைந்தோம் அண்ணன் கூடி பிறவிலிருந்து விடுபட்டோம் அடிப்பட்ட பெரிய இந்த லாபத்துக்கு நான் கைமாறு என்ன செய்யறது இருக்கு ஒன்றுமே இல்லை அப்போ திருவிடைய சொல்லுவர்த்தார் வேற இல்லை எனது உள்ளே நின்றனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி முத்தி நல்கும் உதவி கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி அப்படின்னா உள்நாளுடைய அந்த உதவிக்கு வந்து அவர் செஞ்ச பெரிய லாபத்திற்கு கைமாறு ஆகாது எதுவுமே ஆகாது பிறகு என்ன செய்யணும் மரியாதைக்காக நமஸ்காரம் பண்ண வேண்டியதுதான் அது தவிர வேறு கிடையாது திருவடி இருக்கு நமஸ்காரம் என்று சொல்கிற மாதிரி தான் இந்த பாட்டில் சொல்ல இனி வல்லவாறு அடி தொழுகை என்று இவன் சொல்வரே சொல்வதற்கு ஒன்றுமில்லை திருவுடிக்கு நமஸ்காரம் பண்ணத்தார் வேறு வழி இல்லை என்று நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் என்று சொல்வார் வீரஞான வினோத நான் விளம்புவார்கள் விளம்பவர் செம்பொன் மெல்லடி சேரவேங் அவிதை பயணி மூலமும் மதியதானது விளக்கோரையும் இருபத்தி ஐந்தாவது திருவடி சூட்டல் உன்னாருடைய அணக்கலகத்தினால நாம் என்று அடியார்கள் எல்லாம் உன்னாருடைய திருவடியை தன் திறத்தின் மேலே சூட்டிக்கொள்வதாக அறிமுகப்படுத்தப்படுகிறது அருகை ஞான வினோதன் பலர் வியந்து கூறவும் அவ்வீரன் நமது பாடலில் புறப்பட்டவன் வெற்றி கண்டு தன்னை ஆட்கொண்ட தலைவன் அடிகள் அடைந்தான் என பிரார விருத்தி என்னும் ஞான வினோதனுடைய வல்லவத்தை விளம்புவார்கள் விளம்பர்கள் எல்லாம் பேசிய பின்னர் தமிழும் அந்த ஞான வேந்தனை ஆட்கொண்ட நாயகர் செம்போனன் மெல்லடியை சேர் சர்க்குரு நாதருடைய பத்திரை மாட்டு தங்கம் போல் பிரகாசிக்கின்ற முருதுவான திருவிழிகளை சரணடையவும் அதாவது அகண்டாகார விருத்தி என்று சொல்லக்கூடிய இந்த ஞான விநோதன் இந்த ஞானவேந்தன் இப்படி மாறி மாறி போடுறாரு ஞான சக்கிரம் எங்கு நீர் நடாத்து என்று நல்லதால் ஒடிகவிக்களே அவதாரியை பிரம்ம ஞான விழிப்பாகிய செங்கோல் என்றும் செய்வாய் என்று கடித்தற்கரிய திருவுடியாகிய நவரத்ன கிரீடத்தை சர்க்குநாதர் சூட்டறிவினார் என்பொருள் ஞான சக்கிரம் எங்கும் நீர் நடாத்துக என்று நல்லதால் ஆனாய் பிரம்மா ஜாக்கரமாகிய வரசாட்சியை அதாவது எக்காலும் எவ்விடத்தும் நீங்கள் நடத்துங்கள் என்பதாக துருஷ்ட அதிர்ஷ்டமான நலன் தரும் ஆய ரத்ன முடி கவிக்க நவரத்தின கிரீடத்தைச் சூட்டி அண்ணல் அருளினான் சர்க்குருநாதன் புரிந்தான் நவரத்தின கிரீடம்னா இந்த கிரீடம் இல்லை ஞான கிரீடம் பேர் துருஷ்டபலன் அப்படின்னு சொன்னால் உபதேசாதிகள் அப்புறம் அதிர்ஷ்டபலன் என்று சொன்னால் புண்ணியம்னு அர்த்தம் ஈஸ்வர சேவையினால புண்ணியம் மட்டும்தான் உண்டு அதாவது கோயில் கட்டி உம்பாத்தியம் பண்ணுறதோ கோயிலுக்கு சேவை இதெல்லாம் ஈஸ்வர சேவைன்னு பேர் அப்போ புண்ணியம் உண்டு ஆனால் உபதேசம் கிடையாது எந்த கோயில் எந்த குருக்களோ அல்லது உள்ள மூலவரோ யாருக்கும் உபதேசம் பண்ண முடியாது தட்சிணாமூர்த்தி வடயமாக உபதேசமாக இருக்குமில்லையே அது தட்சிணாமூர்த்தி உபதேசம் பண்ண மாட்டார் இப்போ குருமூர்த்தமாக இருக்கின்ற மனிதரீவன் தாங்கி இருக்கின்ற இந்த குருமூர்த்தி உபதேசம் பண்ணுவார் இது திருஷ்டபலன் அதோடு ஐட்டபலனும் உள்ளு குரு சேவைனால புண்ணியமும் உள்ளு சாதாரணமாக ஒருவருக்கு தான தர்மம் செய்தாலே புண்ணியம்னு சொல்லும்போது குரு சேவையில் புண்ணியம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால் குரு சேவைனால் புண்ணியம் உண்டு ஈஸ்வர சேவைனால் அதிர்ஷ்டபலன் மட்டும்தான் குரு சேவல் திருஷ்டபலன் ரெண்டும் உண்டு சொல்லப்படும் ஈஸ்வர சேவை அதிர்ஷ்டபலன் உண்டு குரு சேவனும் திருஷ்டபம் அரிஷ்டபம் ரெண்டும் உண்டு அதனால் குரு சேவை மிக உயர்வு என்று சொல்வதற்கு அதுதான் சந்தேக விரதங்கள் போகலாம் அங்கே ஈஸ்வரன் சேவை நேரம் போக செஞ்ச விதம் உண்டாம் ஆகவே அடிப்பட்ட திருவடியை அடியார்கள் சுட்டிக்கொண்டார்கள் ஞானவானை தாள்கள் சூழி நாயன்மார்கள் தாமெல்லாம் ஆனவான அதிசயங்கள் யாவரு கூறலாகுமே அவதாரிகை ஞானவேந்தனுக்கு திருவடி தீட்சை செய்து சர்க்குருநாதனும் மற்றள்ளோரும் அடைந்த அதிசயம் அளவு இல்லை எனக்கு ஞானம் வந்தோன்னா அகண்டாகார விருத்தின்னு பேர் அகண்டாகார விருத்திக்கு திருடு தீட்சை செய்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆவணத்தையும் பங்கம் பண்ணின அந்த மூச்சுக்குன்னு அர்த்தம் அவர் திருடு தீட்சை பண்ணார் ஞானவேந்தனை உடையவன் எவனோ அவன் மூச்சு ஞானம் வந்த பிறகு பிரம்மித்து அவர் திருநீட்சை பண்ணார் ஆகவே அந்த அகண்ட சச்சிதானந்தபுரமன் நான்ங்கிற நிச்சயம் இருக்கு அது நிச்சயம் விருத்திக்கிட்டு தான் இங்கே பெருமை அதுதான் ஞான வினோதன் அது ஞானவேந்தனுக்கு அதன்பொருள் ஞானவானை தாள்கள் சூழி ஞான வினோதனுக்கு குருநாதர் திருவடியை தீட்சை செய்ததை நாயன்மார்கள் தாள் எலாம் குருநாதனும் அடியார்கள் எல்லோரும் ஆன ஆன அதிசயங்கள் அடைந்ததான அதிசயங்கள் யாவர் கூறல் ஆகும் எவரால் சொல்லுதொற்கியலும் என்று அடுத்த பாட்டிலிருந்து அந்த அதிசயங்களை அவர்கள் சிஷ்யர்கள் மனோபாவத்தின்மார் சொல்லிட்டு போவாங்க என்று சொல்லக்கூடிய ஒளிவற்ற தன் ஜோதி உருவத்தை நம்பால் உள்ளங்கை நெல்லிப்பழம் போல உடையான் மொழி ஊற்றவிறையே எனான் என்று மொழிவார் முன்னோன் மலர்பாதம் முடிமீது கொள்வார்கள் ஆதாரியை அடியார்கள் பூர்ணாத்மஸ்வரூபத்தை உள்ளத்திலே உள்ளபடி உணர்ந்து உய்ய உபதேசித்து உபதேசித்தது தா போட்டுக்கணுங்க குருநாதன் தீர செயலே என்று கூறி அவர் திருவடிகளை சிரத்தில் அணிவர் எனல் அதன் பொருள் ஒளிவு அற்ற தன் ஜோதி உருவத்தை நம்பாள் பூர்ணமாயிருக்கின்ற ஆத்மாவாகிய சுயம்பிரகாச சுரூபத்தை நம்மிடத்திலேயே உள்ளங்கை நெல்லிப்பழம் போல உடையான் அங்கை நெல்லிக்கனி போன்று நமது சர்க்குருநாதன் மொழிவுற்ற விறகே உபதேசித்தே ஞான வல்லவமே என்கிற மொழி மொழிவார் என்பதாக புகழ்ந்து கூறுவார்கள் முன்னோர் மலர்பாதம் முடி மீது கொள்வார் முதல்வனாகிய குருநாதன் திருவள்ளி தாமரைகளை தலைமீது அணிந்து கொள்வார்கள் ஆனால் குருநாதனுடைய அணுகிரகத்தினால் ஞானம் வந்ததினாலே அடியார்கள் பலர் பல விதமாக திருவிடிகளையும் குருநாதனும் போட்டுகிறார்கள் அவருடைய மனம் பலதுமா இருக்கும் அது மனத்துக்கு ஏற்ப அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள் என்பதை இந்த பாட்டில் சொல்றாங்க தான் ஒன்றிலாவண்ணம் எந்தம் பெறானார் என் விதென் நின்று மொழிவார் என்னே இதென்னே இதென்னே இதென்பார் அவர் அருகே உள்ளமானது உளையரும்பு உண்ட நீர்வோர் தனது சொருவமே சொருபமாகுமே அல்லாமல் வேறு ஒன்றாகாதபடி உண்மை ஞானத்தை தந்த குருநாதர் செயல் ஆச்சரியம் என்று பலர் ஓரானிருப்ப குருநாதருடைய அனுகுரத்தினாலே ஞானம் வந்த பிறகு இது அதிசயமாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஞானம் வந்ததை நினைக்கும் ஆச்சரியம் ஆச்சரியம் இதன் தன் செய்ய திருமேனியேயன்றி வேறு ஓர் தனது சிவந்த அழகிய சொருபமே அல்லாமல் மற்றொன்றாய் தான் ஒன்று இழாவனும் தாம் எதுவும் ஆகாதபடி எம்பிரானார் என் செய்தவாரோ இது என் என்று மொழிவான் எமது தலைவர் பிரான் எப்படி செய்தருளைய தகவோ இச்செயல் ஆச்சரியம் என்பதாக பேசினிருப்பார் என்னே இது இது என்ன இது என்னே என்பவர் சிலர் இது ஆச்சரியம் இது ஆச்சரியம் இது ஆச்சரியம் என விதந்து கொண்டாடுவர் அதாவது ஞானிகள் வேறுடம்பு அடையார்கள் என்பது குறிப்பு இவர்கள் ஒரு முறை ஞானம் வந்தார்கள் மீண்டும் பிறப்பு கிடையாது பிறப்பு இல்லைங்கிறதுனாலே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஞானம் வந்தது பெரிய ஆச்சரியம் என்று பொருணாதரை வியந்து கூறுகிறார்கள் இத்தகைய ஞானம் வறுமையானால் அந்த மனசு மீண்டும் பிறக்கிறது இல்லை அது விதியாமூர்த்தியில் நாசம் அடைஞ்சிருச்சு அவர் பிறப்பு இல்லை அப்படி இல்லைன்னாக்கா அனந்தங்கோடி பிறப்பு எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் ஒரு முறை தான் சோழ சேரும் சூழ்ச்சி செய்கிறோம் பிறந்து இறக்கும் சோழ சேரும் அனந்த கூடி முறை பிறந்து இறந்துக்கிட்டே இருக்கணும் அது பல சரீரங்கள் எடுக்கும் ஏ அப்படின்னு சொன்னால் அந்த சூர்ம செய்கிறதுக்கு அவ்வளோ வலிமை கொடுத்துக்கார அல்லது அதனுடைய பதிவுகள் அந்த புண்ணியபாவ பதிவுகள் இருக்கின்றனவே அது மீண்டும் முளைக்கக்கூடிய யோகிதையது விதைகள் மாதிரி அப்படி ஓகே இவ்வளோ விதைக்கூடிய யோகிதை இருக்கிறதுனால அது எந்த செய்கிறும் பரிபாகத்துக்கு வந்திருக்கோ அது சரி எடுத்துக்குது பெரிய போர்வியை ஆமாம் ஏதாவது அந்த பௌதிகள் சொல்வார் பீரிய போர்வை பெயர்த்த பின்னரே வேரியல் போர் விரும்புவாரன ஊரிய உடம்பில் உதித்த உண்மைதான் மாறி ஓர் உடம்பும் மறு மன்னன் எப்படி ஜனங்கள் ஒரு சரிய சட்டை கெட்டு போச்சுன்னா ஒரு போரை கெட்டு போச்சேன்னா தூக்கி போட்டு புது சட்டை வாங்கி கொடுக்கிறார்களோ அப்படி போல் இந்த ஜீவனானவன் உன்னிப்பாவங்களுக்கு ஈடாக அநேக சரீரங்களே மாட்டிக்கொள்கிறார் அதனால இந்த சரீரமானது தூசமானது அந்த ஓடி பிறவைகளுக்கு வித்தாக அமைந்திருக்கு தூளசேரம் அதில் எந்த சைரியம் எடுத்ததோ அது சில காலங்கள் வந்துட்டு அழிஞ்சிடும் அதனால சூழசீரங்களுக்கு பல பிறவைகள் பல இறப்புக்கள் சூழ் சேரத்துக்கு ஒரே பிறப்பு தான் ஒரே இறப்பு தான் இந்த உண்மை தெரிந்த காரணத்தினால்தான் அவர்கள் அதிசயப்படுகிறார்கள் அடியார்கள் யுன்முத்தலாகி தெரியாதவர்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியாது அவர் தான் அஞ்சனுடைய ஆட்சியில் இருக்கிறோன்னு அர்த்தம் பொருள் என்று பொன்மேனி என்பார் அருளே கிடீர் வந்த இருமேனி என்பார் அளவாயதே என்ற அருள் என்று மொழிவகார்கள் அவதாரை குருநாதனுக்கு அந்நியமான பொருள் இல்லை அவர் பேதம் ஒழிக்க வந்தவர் அருளே வடிவமாய் வந்தவர் என்று பலர் பலவிதமாக கூறுகிறனர் இதன் அவர் அன்றி பொருள் இந்த சர்க்குருநாதர் அல்லாமல் பரம்பொருள் எங்கு இருப்பது வேறு இல்லை என்பார் மற்றும் நில்லை என்று உரைப்பார்கள் பேதம் கிடீர் செய்ய பேதத்தை நடுங்க செய்கின்ற பொன்மோனி என்பர் திருவுருவம் என்று உரைப்பார்கள் அருளே கிடீர் வந்த திருமேனி என்பர் திருவருளே அசைந்து எழுந்தருளிய அழுகிய வடிவமென கூறானிருப்பார் அளவு ஆவதேந்த அருள் என்று மொழிவார் இவ் வடிவம் எவ்வளவோ அவ்வளவும் இத்திருவர்களே எனப் புகழ்வார்கள் அவர்கள் உண்ணாதலுடைய உடம்பொழுதும் அருள் வடிவமே சர்ம உதிரவாம்சனையை அத்திமச்சேன்னு சொல்லக்கூடிய ஆர்த்தத்தின் உடல் கூடிய வடிவம் அல்ல அருளே வடிவமாக என்று சில பேர் சொல்வார்கள் சில பேர்கள் நடுங்கச்சு வந்தவர் என்னார் வேதபாவனையை போக்கினார் அர்த்தம் அருள் கொடுத்தார் அருள்மேனியே தாங்கி வந்தார் இப்படி பல விதமாக போடுகிறார்கள் பொய்யோடு ஏதுமில்லாத பெருமான் எமைப்பு எம்மை புகுந்தும் ஐயோ ஓரளவாவதே என்று பொவார் அருளோ விதருளோ இது அருளோ விதென்பாரோ அவதாரிகை மாயை மாயா காரியங்கள் ஆகாத தலைவன் மண்ணில் மனிதனாய் வந்தது அளவற்றது வடிவெடுத்து வந்தது அருள்தான் என்பர் எனோடு மெய்யேதும் இல்லாத பெருமான் காணப்படாத மாயையும் காண்பொருளான மாயின் காரிய நாமரூப ஜகத்தாகவும் ஆகாது என் தலைவன் அதாவது விமரத்துவபாதாரம் பெயர் பிரம்மஸ்வரூபம் மாயை மாயா காரியங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறதைய மாயை மாயாக ஆகிறதில்லை தன் தன்மை கடாமல் ஏற்றுச்செருமா தோற்றுது அது விமரத்துவபாதாரம் பெயர் இதுதான் வேதாந்தபட்சம் இருந்தபடி இருக்க மயன் சம்மந்தத்தினாலே பல்வேறு மாத தோட்டம் உண்டு அது தோற்றத்தை தான் அத்தியாசத்தினாலே அஞ்ஞானத்தினாலே மறைப்பினாலே ஆவணத்தினால விவகாரம் பண்ணிட்டு இருக்கும் நானா விதமாக பேத பாவனையோ அந்த பாவனையை விசாரத்தினாலே குரு அனுகிரகத்தினால மாற்றி அமைச்சாக்கா பிரம்மந்தான் தோற்றம் உடைய பிரபஞ்ச தோற்றம் காணல் நீராக தோட்டினாலும் விசாரித்த பண்ண பிறகு நீர் தோட்டினாலும் அது கணலோடைய நீர் அல்லச்சியம் பண்ணும் அப்படி போல அதான் காணப்படாத மாயையாகவும் காண்பொருளான மாயின் காரிய நாமரூப ஜகத்தாகவும் ஆகாது என் தலைவன் அதாவது யோசோபாதாரமாக இருக்கின்ற குருநாதர் புவனிக்கன் எம்மை புகுந்து ஆழ இதுவும் பூலோகத்தில் எங்களை அவதரித்த அவதரித்து ஆட்கொள்ள அபரிச்சின்னமான இந்த பொருளும் ஐயோ ஓர் அளவு ஆவதே என்று மொழிவார் அதிசயமாய் ஓர் வடிவெடுத்து வந்ததே என்பதாக வியந்து கொண்டாடுவர் வடிவே இல்லாத அது பக்தர்களுக்காக மூச்சுக்களுக்காக வடிவெடுத்ததாக சொல்கிறார் இது அருளோ இது அருளோ இது அருளோ என்பவர் இது அருள்தானோ இது அருள்தானோ இது அருள்தானோ என்று அயர்ந்து உரைப்பார் அவர் அப்படி செஞ்சது அருள் இல்லைன்னு செய்ய மாட்டார் அவர் அருள் என்று சொன்னால் பக்தர்களிடத்தில் தீவிரமான அன்பு இருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் இருக்கிற எல்லையோடு கூடியு அர்த்தம் அருள் அணி எல்லை இல்லாதது எல்லையில்லாத அன்புக்கு தான் அருள்னு பேர் அதாவது சுருக்கமாக சொன்னால் பகைவரிடத்திலும் அன்பு காட்டுவார்கள் பகைவரிடத்திலும் அவர்கள் உள்ளன்பு இருக்கும் நிறைய வெளியில் தான் பகைமை காட்டுவார்கள் ஏன்னு சொன்னால் எங்கும் பிரம்மஸ்வரூபத்தில் நிறைந்த பிரம்மஸ்வரூபத்தில் நாமர பிரபஞ்சம் மெத்தியானதுனால அந்த அஞ்ஞானத்தினால் மறைபட்ட காரணத்தினாலே அவர்கள் பயம் வளர்ச்சி கொள்கிறார்கள் அவள் இருக்கும்போது அந்த பயம் வளர்ச்சியானது வாசமல்ல சத்தியமல்ல அதனால் அது பொருட்படுத்த வேண்ட தேவையில்லைன்னு பாவனைதான் அப்படி இருக்கிறதுனால ஒரு அருள் பெற்றவர்கள் அருள் வடிவமானவர்கள் என்று சொல்லப்படுது எண்ணாத பெருவாள் எமக்காய பெருவான் எழுதப்படாதமே நீ இது காணவெங்கும் கண்ணான திலையே யமக் கண்ணல்ல காணாத கண் என்று அவதார்கே அளவற்ற பேரின்பாழ்வாயிருக்கும் பெருமான் வரையமுடியாத வடிவெடுத்தால் அதை காண கண்கள் உடம்பெல்லாம் இல்லையே என்பார் சிலர் தலைவனை காணாத கண்கள் கண்கள் ஆகாது எனல் இதன் பொருள் எண்ணாத பெருவாழ்வு எமக்கு ஆய பெருமான் அளவில்லாத பேரின்பத்தே எங்களுக்கு தந்திருக்கின்ற பெருந்தலைவன் எழுதப்படா மேனி இது சித்தரிக்க முடியாத திருமேனிதான் காண எங்கும் கண்ணானது இலையே எமக்கு என்று மொழிவார் காண்பதற்குச் சரீரமெங்கும் கண்களானவை எங்களுக்கு இல்லாது போயிற்றே என வியந்து உழைப்பர் காணாத கண் என்று உரைப்பண்ணாக மாட்டாது குருநாதனை காணாத கண்கள் என கூறான இருப்பார் இப்படி அடியார்களை பலதுமா சொல்கிறார்கள் அது சமன் நம்ம திருமேனி அல்ல என்று சில பேர் சொல்வார்கள் சித்தரிக்க முடியாத திருமேனி தான் அப்படின்னு எழுதப்படாத மேனிது அந்த மேனியை பற்றி எழுத முடியாதான் ராமலிங்க அடிகள்லேயும் ஃபோட்டோ பிடிச்சாங்க அந்தக்கா வந்து புதுசு போட்டோ இல்லாமல் போட்டோ விடமாட்டேங்க தான் கரையப்போதான் அப்படியே கருத்தான் இருக்குது எத்தனையோ எடுத்தாலும் விட மாட்டேங்க தான் நீங்கள் பாருங்கள் அவருடைய அப்படி இருக்கு நம்மளோட மாதிரி மண் சம்பந்தம் அதிகம் இல்லை அவருக்கு அவரு அகளி தத்துவம் இருக்குது அதனால் விட மாட்டேங்க மண் தத்துவம் தான் இந்த பூமியில் பதிஞ்சிருக்கிறது காரணம் அந்த அக்னி தத்துவம் இருந்தாக அதில் விடாது அப்படிப்பட்ட தத்துவம் உடைய தினமே நின்று சொல்வார்கள் ஏயாத வெமையாலும் பெருமான எண்ணி இரும்போ நம் உடல் கொண்டு விடம் எங்கும் வாயாய் வழு வழு தாதிரா மலர்பாத மீதுள்ள மாலாகி வீழ்வார் அடையாத நம்மையும் வலிதில் ஆட்கொண்ட தலைவனை வாழ்த்த உடம்பெல்லாம் வாய்களாய் பெற்று வாழ்த்தாது என்ன இருபோ என்பர் திருவடியின் மீது உள்ள பிரேமை வீழ்வர் எனல் முன்னாட்டில் உடம்பெல்லாம் கண்களா இல்லையே பார்க்கறதுக்குன்னு சொன்னார் உடம்பெல்லாம் வாயால் இல்லையோ வார்த்து வருது இதன் பொருள் ஏயாத எமை ஆளும் பெருமானை திருவடியை சாராத எம்மை வலுதில் ஆட்கொண்ட சர்க்குருநாதன் அது அடியார்கள் சில பேர்களை வலிதில் கூட உண்டு ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் சரணாகதி அடைஞ்சால் போகிறோம் சரணாகதி அடையவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் படிப்பு இல்லையோ நல்லவனோ கெட்டவனோ அப்படின்னு கேட்டுக்கொள்வார் அது அவருடைய தனி சாமர்த்தியன் பெயர் அது எல்லோரும் வரார் சொன்னது கேட்பாயானால் தொடர்பவன் தொலையும் என்றார் அப்படி சொன்னது கேட்டால் வரும் இவன் சொன்னால் சிசியன் சொன்னது கேட்க மாட்டா தொடர் ஆனாலும் சுவாமி நின்னது கருணையாறு நீர் ஏனை ஆறலாம் நான் கேட்கல கூட நீங்கள் அதிகாரம் பண்ணி என்னை திருத்தலாம் அப்படின்னு அதிகாரம் கொடுத்துட்டா கேட்டுக்கொள்வார்கள் அப்படி இல்லாமல் அவர் எதாவது சொன்னாக்க அவளுக்கோ வந்துடுது அப்புறம் அது ஆட்கொள்ள முடியுமா சொன்னது கேட்கல என்னாலும் கூட தண்ணிக்கு எடுத்துக்கலாம் தயாராக தயாரிக்கணும் தண்டனைக்கு இடம் கொடுக்கறதில்லை அப்போ என்னை எப்போதுமே போட்டிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னால் அப்பக்குமில்ல அதனால திருவடியை சாராத எண்ணெய் வலுதில் ஆட்கொண்ட சார் நம் உடல் கொண்டு எவ்விடம் எமக்கும் எங்கும் வாயால் அதாவது எங்கும் ரெண்டெங்கும் போடணும் ஒன்று தான் இருக்குதில்லை போட ரெண்டும் இருக்கு இல்லை எங்கும் எங்கும் அதை ரெண்டு போட்டுக்கணும் எங்கும் எங்கும் வாயாய் நமது உடம்பில் உள்ளது எவை அவ்வபயவங்கள் எல்லாம் வாய்களாக பெற்று வழுத்தாது இறான் என்றது வாழ்த்தாமல் இருப்பது என்னே இரும்போ என்பார் என்ன காரணம் நமது மனமானது இரும்பாயிருக்குமோ என்பார் குரு போட்டுக்கணும் மலர்பாதம் மீது உள்ள மால் ஆகிவிழ்வார் திருவடி தாமரைகள் மேலிருக்கின்ற அன்பின் அதிகத்தால் மயக்கமாக வீழ்ந்து கிடப்பார்கள் அப்படியும் அவருடைய மகிமையை என்னவென்று சொல்ல முடியாத அளவுக்கு ஆச்சரியப்படுறதுனால இவர்கள் மனது ஒரு நிலை இல்லாமல் மயக்கம் வந்து கடை விடுவது உண்டு என்று சொன்னார் அருகே செல செல்லுவார் அஞ்சி நிற்பார் அஞ்சாது சென்றாலும் செஞ்சாது பொல்லர்க்கு ஒரு கோடி கையில்லையே என்று மொழிவார் ஒன்றாலும் ஆறாது கான் அவது அருகே உருநாதன் செல்வர் பயந்தும் நின்று நின்றுடுவர் பயமற்று போனாலும் பற்ற கரங்கள் இல்லையே என்பர் எவ்விதத்தும் மனம் திருப்தி ஆகாது என்பர் எனன் பொருள் அருகே செல்ல செல்வார் பக்கத்தில் போக நினைத்து போவார்கள் அஞ்சி நிற்பார் பயந்து நின்றுடுவார்கள் அஞ்சாவது சென்றாலும் பயம் தெளிந்து பக்கத்தில் போனாலும் எஞ்சாது புல்லர்க்கு குறைவில்லாமல் பிடிப்பதற்கு ஒரு கோடி கையில்லையே கோடானு கோடி கைகள் இல்லாமல் போயிற்று என்று மொழிவார் என்பதாக வியந்து கூறானிருப்பர் ஆறாதுகான் என்று உரைப்பார் எவ்விதத்தும் ஆறுதல் அடையாது என்பர் அதாவது முன்னே வாய் சொன்னார் கண்ணு சொன்னார் கை சொல்ல அவளுடைய மனமானது அமைதி அடையிறதில்லை அந்த அளவுக்கு அதிசயமாக இருக்கிறது என்றார் சொசனை பார்த்து இவரையா சொல்றார் என்று பலகாய் விழுமழும் தொழுமழும் புரியும் என்னையினையான் நின்று பலவாக உரை செய்த அவ நண்பினோடு நெஞ்சுருகியே என்று எந்திரிப்பாங்களா உக்காருவாங்களாம் படிப்பாங்களா படிப்பாங்களா புகழ்வார்களா அப்படின்னு அந்த பாட்டு சொன்னார் அது அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த பாட்டிலையும் அமைத்து காட்டார் செயல் என்னால் இங்கொன்று அறையும் அளவில் அறிவில் நல்லால் இன்னேதங் குறை காலங் என்ன இக்கால மென்னை என பெய்யம்புற்றே அந்நீத பயணி மூலமும் அத்யதான விளக்கோரையும் இருபத்தி ஐந்தாவது திருமுடி சூட்டல் விசேஷப் பெயானது இது பார்த்ததெல்லாம் காலிஜியில் சொல்வதாக அதே அமைப்பு சொல்லிட்டு வர்றார் தென்பொருள் அன்னி அங்கு அவர்கள் காளியம்மையாய தாயே அவவிடத்து அடியார்கள் செயல் என்னால் இங்கு செயல்களை என்னால் சன்னிதானத்தில் கண்டே அறியின் அல்லால் சுவானுவமாய் இருந்து அனுபவித்தால் அல்லாமல் ஒன்றும் அறையும் அளவு இல ஓர் சிறு விஷயத்தின் அளவையும் கூற முடியாது இன்னே தம் குறை காலம் கழித்தார் என்ன இந்த பிரகாரம் தங்கள் பிராரத பரியந்தம் அபவித்துக்கொண்டிருந்தார் என இக்காலம் என்னை என இயம்பல்வற்று இப்பொழுதே ஏன் அடையக்கூடாது எனவும் பேய் கோரான் என்றது அந்த பெயரானவை அதாவது அடியார்கள் ஞானத்தை அடைந்து சில காலம் பிராரதம் பார்த்திருக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்றும் அதேபோல் இங்கு உள்ளவர்களும் அடை முடியும் என்றும் அந்த பேச்சருளும் படுக்கிடுவோம் என்றே தீர்க்கை தேசிகனுக்கொரு பொருளோ தீர்த்தல் பின்னும் உய்தர வந்தருள் கடல் உவந்து வாழ்த்து உடம்பெடுத்த பயன் சிலகால் உருதற்கின்றோம் அவள் அருகே ஜீவன் முத்தி அளித்த தேக ஜெயஸ்வருக்கு இதேக முத்தி தருவது அரிதல்ல அதிகம் எடுத்தான் ஆயினும் உடம்போடு உலகம் உயிர்வதற்காகவும் காப்பாற்றுகணும் சில காலம் குருநாதனை வாழ்த்தி வணங்குவதற்காகவும் இருப்பர் எனல் என் பொருள் செய்தருளும்படிக்கு இதுவும் அன்றைய சேர்க்கை அங்கு ரோவுக்கு ராகரே போட்டுக்கணும் ஆவணத்தோடு சஞ்சித்த ஆகாமியன்களை நீக்கியபடியே இப்பிராரந்த கர்மமும் அப்பொழுதே நீக்குவது தேசிகனுக்கு ஒரு பொருளோ நமது குருநாதருக்கு முடியாத காரியம் அல்ல பின்னும் ஆனாலும் மாறுபாடாய் பின்னரும் உயிர்தர வந்தருளவு உலகோர் உய்வதற்காய் எழுந்தெழிய திருவடிகளை உகந்து வாழ்த்தி இருப்போடு போற்றி செய்து உடம்பு எடுத்த பயன் சில நாள் ஒருதற்கு என்றோ வேகமாய் அவதரித்த பிரயோஜனத்தை சில காலம் அடைவதற்கு இருப்பதல்லவா சாஸ்திர வேதாந்தாஸ்திரங்களில் அகண்டாகார்த்தியின் மூலமாக ஆவரணம் பங்கமடைந்து சுரூப தரிசனம் பெற்ற அந்த மனசு சமாதி நிலை கூடுது மீண்டும் புத்தித்தான் ஆகும் பிராரது அனுசாரமாக இப்படி ஆக ஆக அப்படியே கூட போகலாம் அவர் போனால் அது ஆணாங்கமேன்னு பேர் அது சில பேருக்கு உண்டு பல பேருக்கு அப்போ இருக்கிறதில்லை ஏன் இருக்கிறது இல்லைங்கிறது விளக்கம் தான் சொல்கிறது அந்த குரு வித்யா உண்டாக்குறதற்கும் இவர்களும் இன்னும் அந்த ஞான அனுபவத்தை அனுவிப்பதற்கும் அல்லது ஜீவன் முத்திர உற்சானந்தத்தை அனுபவிப்பதற்கும் ஆண்டவன் பிராரத்தியத்தை கொஞ்ச நாள் இருக்கும்படி செஞ்சிருக்காருன்னு அர்த்தம் இஞ்சின பிரார்த்தியத்தையும் அனுபவித்தே தீர்வம் அது சில காலம் அனுபவித்தால் தீர்க்கணும் வேதாந்துடாமல் சொல்லப்பட்டிருக்கு கருத்து சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இந்த அனுபவமானது தேவைதான் ஆனால் குருநாதர் அன்னைக்கே போக செய்யலாம்னு சொன்ன என்ன அர்த்தம் பண்ணால் இருக்குமே அவர் அர்த்தம் அப்படி எல்லாரும் பேர்தான் இருக்கிறதில்லை சில பேர் இருக்கும் போவார்கள் மற்றவர்கள் மீண்டும் சம இருந்து வெளிப்படுவார்கள் வெளிப்பட்டு சில காலம் இருந்து அந்த முன்ன சொன்ன உருசி சம்பிரதாயமும் சுகானுபவம் ஞானானுபவமும் பெற்றுகொள்வார்கள் இது மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வெளியை ஈஸ்வரன் திருட்டித்திருக்கார் அப்படி திருட்டிக்கலுன்னு சொன்னாக்கா ஞானவடைந்து எல்லாரும் போயிட்டால் பிற்காலத்தில் யாரும் ஞானம் அடைய முடியாது அதற்காக செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த பாட்டு விளக்கம் முழிந்திய வன்பினர் மலர்த்தால் முடிமேல் சூழ முவர்களும் முழுதும் போற்ற எழுந்தருளி இருந்தன இங்கிறவன் செய்த வியல் விது வென்று பதம் பதத்திரஞ்சலுற்றே அவர் அருகே முழு பக்துடன் அடியார்கள் ஞான வினோதனை வணங்கவும் முன்மூர்த்திகள் முதலான தேவர்கள் மற்ற எல்லோரும் வணங்கும்படியாய் இருந்தனர் இது குருநாதன் அருளின் தகவு இவ்விதம் என தேவியை வணங்கும் போது என அன்பினர் நிறைந்த பக்தடையவர்கள் மறத்தால் முடிமேல் சூட திருவடி தாமரைகளை தலையை தரித்து கொள்ள மூவர்களும் தேவர்களும் முழுதும் போற்று திருமூர்த்திகளும் இந்திராதி தேவர்களும் மற்ற எல்லோரும் வாழ்த்து வணங்கவும் எழுந்தழு இருந்தனர் உடம்போடு கூடியிருந்தனர் இங்கு இறைவன் செய்த இயல்பு இது என்று இறைவியை இடத்து இரஞ்சல் உற்றேன் இவ்விடத்தில் குருநாதன் அருள் புரிந்த தன்மை எப்படி இருந்தது என தேவியின் திருவடிகளை வாழ்த்தி நிற்கும்போது அந்த குருநாதனுடைய நிறைந்த பக்தி உடையவர்கள் திருமூர்த்தியோடு வணங்குறார்கள் என்று பெருமைப்படுத்துகிறார்கள் மற்றும் இருவரும் வாழ்த்துகிறார்கள் இந்த குருநாதனுடைய அருள் புரிந்த தன்மையானது இந்த விதமாக இருக்கிறது என்று தேவிக்கு சொல்லி வணங்குகிறார்கள் எனக்கினையஸ்வரூபானந்தோனை அவன் புகழினையே இயம்பான் என்ற புனக்கினி என் செய்வன் என விரைவி அன்போடு உச்சியை மோந்திடும் தழுவும் போதை விட்டேன் எனக்கு பிரியமான ஸ்வரூபானந்தர் என்னும் தலைவனை வாழ்த்தி அவள் புகழையே புகழ்ந்திருக்கின்ற உனக்கு பிரதி யாது செய்வேன் என தேவியானவள் ஞானவேந்தன் வரலாறு சொன்னை முத்தமிட்டு தழுவினாள் தழுவினார் எனக்கு இனிய எனக்கு மிகப் பிரியமான ஸ்வரூபானந்தனை ஸ்வரூபானந்தர் திருணாமுடைய எங்கோனை ஏற்றி எமது தலைவனை போற்றி அவன் போடினையே அவனது புல்களையே எம்பானின்ற உனக்கு புகழ்ந்து கொண்டிருக்கின்ற உனக்கு நான் இனிமேல் கைமாறு யாது செய்வன் என இறைவி அன்போடு என்று தேவியானவள் கையோடும் போதை உற்று உச்சி தழுவும் சந்தோஷம் அடைந்தவளாய் சிறசியல் முத்தமிட்டு தழுவினால் அந்த பேய்மையில் ரொம்ப அன்பு ஏற்பட்ட தேவிக்கு சுர்பானந்தரடி பற்றி பொருளமும் ஞானவேந்தனுடைய பெருமை அஞ்சு கொன்ற பெருமை யுத்தம் நடந்த எல்லாம் நேரில் பால் ரொம்ப சந்தோஷம் என்று கைமாறு சொல்ல முடியாத கொடுக்க முடியாத உள்ள அதற்கு என்ன சேர்ந்து சந்தோஷ கடையமாக உச்சி மொன்று பற்றப்படுகிறேன் என்று வித்ய சொன்ன உடைய ஜோதியிலோர் மாசராவினால் நிழனினோர் உருவமாயருவாய் சொருபனாருடைய சீர் இடையரா துருகியோதிடுதலே உரிமையாய் உரியையாய் உரியையாம் இதனை நீ பெருகனா இறைவிதால் அருளியே அவரார்கள் குற்றமற்ற சுபாவமாயும் சுயம்சித்தாயும் உள்ள குருநாதன் பெருமையை சகுனமாகவோ அல்லது நிர்புணமாகவோ மண்ணுலகத்தில் மனமுருக எடுத்து உரைப்பதுவே கடமையாம் என்று தேவி அருள அருளான் என்பொருள் உடைய ஜோதியில் ஓர் மாசு அரவினாம் சுபாவமாக இருக்கின்ற சுயம்பிரகாஷ ஸ்வரூபத்தில் ஒரு தோடமும் இன்றையவனான சொருவனார் உலக சீர் உருவமா ஆருவமா நிலனில் சொருபானந்த சுவாமிகளுடைய பெருமையை எடுத்து உருவத்தி நாலாவது ஒப்பற்ற அறுபத்தி நாலாவது இடையெறாது உருகி எப்பொழுதும் மனமுருக ஓதிடுதலே உரிய ஆகும் புகழ்ந்து உழைப்பதே இதனை நீ பெருகு இப்பணியே மிகவும் செய்வாய் என் இறைவு அருளி என்று தேவி திருவள்ளு புரிந்தான் அந்த பேயுக்கு தேவியானவள் அன்பாலே ஒரு கட்டளை எடுகிறது நீனுமே சுருமானந்தனுடைய புகழை சொல்லிக்கொண்டே இருந்து கார்த்தி போக்குவாயாக என்று சொன்னதான் சொன்னப்படுது இழகு நாயகிதனார் அருளதாள் இறைவனார் செயலிதாமனார் இனி அருளவே அழகை போய் அடைய யோகினிகளாயருளினார் அடிதொழ வமரிசை மாகலம் எலாம் அளவியே இருபத்தாறாம் அத்தியாயம் களங்காட்டல் அவதை காளி தேவியானவள் கருணையோடு பார்த்து நம் தலைவனது செயல் இவ்விதம் என்று அருள் புரிந்தபோது பேய்த்தன்மை யாவும் நீங்கி யோகினிகளாய் யாவரும் போற்ற போர்க்களம் பார்த்தனர் எனல் என் பொருள் இலகோ நாயகி தன் ஆர் அருளாம் விடியினாள் விளங்கானென்ற தேவியானவள் தன்னிடத்து உண்டாம் கிருபாதிஷ்டியால் நோக்கி இறைவனார் செயல் இது ஆம் என இறைவனான செயலானது இத்தகையதாம் எனவும் இனி அருள அழகை போய் அடைய யோகினிகள் ஆகி அருளினார் இவ்விதம் திருவருள் விருந்தவுடன் பேய்த்தன்மை நீங்கி எல்லாரும் யோகினிகளாக மாற்றி அருளினார் அடிதொழா அமர்சை மாகலம் எல்லாம் அளவியேன் யாவரும் போற்ற போர் விருந்த பெரிய யுத்த பூமியாவும் சுற்றி பார்த்தனர் ஆகவே அந்த ஓர் நடந்த இடத்துல எல்லோரும் பார்க்கணுமென்று விரும்பினாலே தேவியானவர் எல்லோரையும் அடுத்து கொண்டு வரும்போது அந்த பேய்த்தன்மையுடைய யோ பெய்கள் மூச்சு பெய்களை எல்லாம் யோகினிகளாக அதாவது தீவிர மூச்சுக்களாக சாதர்களாக பக்குவப்படுத்தி கூச்சி வரதாக இங்கே நடந்த இடம் குருநாத ஆசிரமந்தான் எல்லாருந்துமில்லை ஆசிரமத்து கூட்டி வரதாக ஒரு கதை போக்கு அங்கே வெளியில் என்ன இருக்குது யாரும் சரி விளையாங்க ஒருத்தம் கிடையாதுல அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுனால உள்ள நடந்த விஷயம் இப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் இன்னும் வெளியில் என்ன நடந்திருக்க எல்லாம் அகப்போ வருது உள்ளத்தில் அடியார்கள் எல்லாம் விசாலித்து யார் அடைந்திருக்காங்க அவருக்கு உள்ளமெல்லாம் போதித்து ஆனந்தமாக இருக்கிறதுனால அவர்கள் முகமெல்லாம் ஆனந்த சொர்வமாகவே இருக்கிறது பார்க்கிறார்கள் இதை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் என்பதுதான் கருத்து இப்போ போர்கள் எங்கே இருக்கு மறைத்து விடுதா அது எப்படி வெளிப்படுது அவருடைய முகமலைக்குதான் அடியாரெல்லாம் ஞானம் அடைஞ்சிருக்காங்க வேற ஏன் இருக்காங்க சொல்பாடுந்துகிட்டே அதெல்லாம் ஞானம் அடைஞ்சிருக்கனால பார்த்து இது ஞானம் அடைஞ்ச கண்டு சந்தோஷமடைகிறார்கள் அதை பற்றி என்று கருத்து போராதமயலார்பில் தொழிந்தபோது உடனாகும் பிணிதன் நெய் ஒளியா சுற்றம் பேராத துவந்துவங்கள் போதல் துக்கம் பிணம் போக போமா போல் காண்மின் காண்மின் அவதாரியை அஞ்ஞானமும் அதனால் வந்த மயக்கமும் போனவுடன் வியாதியை நீங்காத சுற்றம் போன்ற துக்க சுகங்களான துவந்துவங்கள் நீங்கியது பிணம் போனவுடன் சுகமற்றவர் போலெனல் பொருள் ஓராத மயலாவிட்டு ஒளிந்த போதே அறியாமையால் வந்த மயக்கம் முதலானவைகள் விடுபட்ட பொழுது உடன் ஆகும் தொடர்ந்து வந்த வியாதியை ஒடியா சுற்றம் விடாத பந்துக்களான பேராத துவந்துவங்கள் போதல் நீங்காத பிறப்பு இறப்பு சுக பசி தாகம் ஆகிய இரட்டை தர்மங்கள் நீங்குதல் அது எப்படி போல இருந்தேன்னா பிணம் போல துக்கம் போமா போல் காண்பீன் காணும் பிரேதம் வீடு நீங்கி செல்லவும் துக்கம் மறப்பது அதாவது நீராடி உணவு உண்பார் போல் அறியுங்கள் அறியுங்கள் ஆக பிணத்தை வீட்டில் இருக்கிற வரைக்கும் அழிஞ்சிட்ருப்பாங்க பிணம் வீட்டு கொண்டு கொண்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அருகே போயிடும் அப்புறம் குடிச்சு போட்டு படைப்படி தோழி போயிடுவாங்க இங்கேயும் இவர்கள் முன்னாலே அஞ்ஞானத்தோடு கூடியிருந்தார்கள் அந்த பேய் கூட்டி வந்து காட்டும்போது அது தேவி சொல்கிறது அதாவது இங்கே களம் எது சொமானத்தோட ஆசிரமம் தான் இதுதான் களம் இவர் சொல்கிற இப்போ விசேஷப்ப யார் அவர் இந்த ஞான கூட்டங்களில் இருந்தவர் தான் அவர் அப்படி ஞானம் பிறகு யாத்திரை போனாலும் வச்சுக்கணும் யாத்திரை போகும்போது அங்கே ஒரு குருநாதர் தன்னுடைய இடத்துல சில மூர்ச்சிகளை சேர்த்து வைத்து இருக்கார் ஆனால் அவருக்கு அபரோஜானம் இல்லைன்னு வச்சுக்கணும் இருந்தாலும் அவர் அபரோஜானம் குருவிட்டு சேர்க்கணும்னு ஆசைப்பட்டுருக்குற சமயத்தில் அவர் முறையிட்டனால் உன்களும் கிடைக்கும்னு சொன்னால் சொன்னார்கள் அடையாளம் இருக்கா என்று கேட்டால் குறி அப்புறம் அங்கேருந்து இவர் சொன்ன பிறகு ரொம்ப சந்தோஷப்படுத்தி பார்த்ததாகவும் அந்த சமயத்தில் இவர்கள் எல்லாம் பணம் வீட்டிலிருந்து போன பிறகு எப்படி துக்கத்துக்கு விடுபட்டார்களோ நபடி போல அஞ்ஞானம் அதன் காரியமாக பிரபஞ்சத்தில் மயக்க முடியாக நீங்கின பிறகு ஆனந்தமாக இருக்கா பாருங்கள் என்று அந்த ஞானத்தை விசேஷ போய் ஞானம் அஞ்ஞானிதான் அது சொன்னதாக தேவிங்கிறது இங்கே ஒரு அவரவ குருநாதர் தான் ஆனால் அந்த குருநாதருக்கு அவரோ ஜானம் கொடுக்கக்கூடிய அளவில் இல்லைன்னு வச்சுக்கணும் அது கொண்டு கரெக்டாக வச்சுக்கணும் இது தோளத்தில் எந்த பொருளும் கிடையாது எந்த பிணமும் இல்லை எந்த பொயும் அனுடthem வைக்றையெய்தள்óle weigh dışப்Host பிரவ்போ illustunter şur outlines வைரப்போர்பாதி வந்தSomethingல newsletter வாத்த்து மனம் அழிந்தவுடன் மூணு பாடலில் சொன்னது தான் துவந்தங்கள் எல்லாம் பசிதாகம் சுதுக்கம் பிறப்பிறப்பு அதெல்லாம் துவந்தங்களும் பிறட்டைகளும் பெரும் பஞ்சேந்திரிய விடயங்கள் அழிந்தது தான் அதெல்லாம் செத்து போச்சால பஞ்ச ஆசை வராது செத்து போகிறதுன்னு சொன்னால் ஆசை விட்டதுன்னு அர்த்தம் ஒரு மூன்று விஷயங்கள்லேயும் வராது அது எப்படி இருந்ததுன்னு சொன்னால் பாம்பின் விஷத்தோடு கூடிய தலை ஐந்தின் அடிக்கழுத்தை அறியும் போது பாம்பானது அடிந்தது போல எல்லாம் அடுந்தது அறியுங்கள் அந்த விசேஷமே சொல்லிட்டு வரது இதன் பொருள் தொத்து மனம் தஞ்ச துஞ்ச துவந்தங்களுடன் மனம் நாசமுற புலன்கள் ஐந்தும் துஞ்சியவா பஞ்சேந்திரிய விஷயங்கள் நாசமுட்டதான் நஞ்சு உமிழ்வாய் அஞ்சும் விளங்கக்கும் வாய்களான ஐந்தையும் சேர கத்து அறவே சேர்த்து சந்து இல்லாமல் அடிக்கழுத்தை அறிய அடிச்சலத்தை அறிந்தவுடன் மாய்ந்த அழிந்த கரை அனல் உள்ளதும் கண் ஒத்தல் கான்மின் கான்மின் கண்ணை காதாக கொண்டதுமான சர்ப்பம் போல் அழிந்தது அறியுங்கள் ஆக அந்த பேயானது ஞானியை பற்றி படைக்கிட்டு அடுத்த லட்டைகள் சொல்லக்கூடிய சுகத்து சுகத்துக்கார் சுட்டத்தார் இல்லை எல்லாம் போயிட்டாங்க அதோட பாம்பு ஐந்து தலை பாம்பு ஐந்து விஷத்தை கொண்டு எப்படி இருக்கிறதோ அப்படி போல் இந்திரியங்கள் ஐந்தலைகளோடு கூடியுள்ள பாம்பாக அது அடியில் கழுத்தை அறுத்துட்டான் அறுத்த உடனே அது செத்து போச்சு செத்து போன உடனே அடி விஷயங்கள் ஆகிய சத்திர சகந்தம் ஆகிய விஷயங்களை அணிவிக்க முடியல அணிவிக்காத நிலையில் அந்த மனமானது இருக்கிறது அது விஷாக்கினி விஷ விஷத்தை ககிக்கொண்டிருக்கிறது கட்செவி கண்ணிலே ரெண்டு விருப்பங்கள் இருக்கான் அதுக்கு சத்தமும் கேட்குமா பார்வும் உண்டாம் தனியாக காது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அதான் கட்சி வேண்டி கண்டை காதாக கொண்ட மானச சர்ப்பம் போல் அறிந்தது அறியுங்கள் இந்த மனமானது ஐந்து தலை பாம்பு போல் ஐந்து இந்திரியங்களை வைத்து கொண்டிருந்தது அதை அறுத்தாச்சுப்போம் அறுத்த பிறகு இந்திரியங்கள் ஆகிய தலைகள் போன பிறகு அது விஷயங்கள் ஆகிய சத்தியபிரபந்தம் போய்ஸ் இப்போ மனமானம் எப்படி இருக்கு நிவர்த்தியாக வெறும் வால் இருந்த என்ன பண்ணுறது சேர்த்து போச்சு அதுபோல் இங்கே மனம் சேர்த்து போச்சு இசைங்களை இறைக்கிற மனம் போச்சு சொருபத்தை உணர்ந்த மனதான் இருக்குது அதாவது உருவனம் போய் அருவணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ராஜாணத்தில் ரஜோண தமிகுணங்கள்னா உருவனம் சத்து குணம் இருக்கு அது அருமணுன்னு அந்த அருவமனம் தான் ஞானத்துக்குரியது உருவனம் மதத்துக்குரியது வந்து நீங்கி எடுத்தது அருமணம் தான் இருக்கும் உருமனம் என்று கைலத்தில் பாட்டு வருது பிடிக்கும் ஆகவே இந்த நிலையை இப்படி ஐந்து தலை சர்ப்பம் போல உருவப்படுத்தி காட்டி விட்டார் மைப்படியும் நரும் கொஞ்ச மாய மாய மாய்ந்தபடி வைய மீறி மறுவ வேறு கப்புடனும் கிளையுடனும் மரநேராக கரிசாரப்பட்டமை ஒத்தல் கான்மின் கான்மின் அவதாரை இருண்மய மாயை அழிந்தபோது நமருவமான உலகம் அழிந்தது அடிமையால் வேர் எரிந்தவுடன் கிழகரோடு மரம் எரிந்தவாறு அறிந்தது அந்த அடியார்கள் எல்லாம் ஞானிகளாக விழுந்து கொண்டிருக்கும் போது இந்த பேயானது அவர்கள் எப்படி ஞானத்தை அடைந்தார்கள் என்பதை இதுவும் ஞானியானதுனால விசேஷமாக உள்ளேவர்கள் நிகழ்ச்சியெல்லாம் வெளிப்படி சொல்லுதுன்னு அர்த்தம் அவர்கள் பாருங்கள் இந்திரியங்களே வென்றவராக இருக்கிறார்கள் இப்போது மாயை ஆகிய மரத்தில் வேறே வெட்டியிருக்கிறார்கள் அதனால் மரம் காஞ்சி போச்சு அதையெல்லாம் அடுத்து இருக்கு பாருங்கோ என்று வெளியிலே அந்த புதுசாக வந்த மூச்சுக்கள்னு சொன்னதாக அர்த்தம் அந்த புது மூச்சுக்கள் தெரிஞ்சு கொள்கிறார்கள் இதன் பொருள் மைப்படியும் நரும் குஞ்ச மாயா மாய மாய மாயேன்னு போட்டுக்கணும் குஞ்ச மாயை மாய மாயையும் போட்டுணும் அந்த யாரு பதில் ஏ போட்டுக்கணும் கொஞ்சம் போட்டால் தெரியாது போச்சு கொஞ்ச மாயை மாய பாருங்க கொஞ்சம் மாயை பாட்டில் மாய இருக்கு இல்லை குஞ்ச மாயை மாய இருண்மயமான மாயை வாசனை கொத்தோடு நாசமாகவும் வையம் மாய்ந்தபடி உலகெல்லாம் அடிந்து போன தன்மை வேரில் ஏரி மருவ வேரில் அக்னி பட்டு எரிந்தவுடன் கப்பு உடன் கிளை உடனும் கவர் கொம்போடு தழுறோடும் மரம் நேர் ஆக கரிஷ் அறப்பட்டமை ஒத்தன் காணும் காணும் மரமானது செவ்வையாய் குறைவின்றி அழிந்து போனதை சமானம் என்பதை அறியுங்கள் அறியுங்கள் அவள் முக மலர்ச்சியை பார்த்து இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை அர்த்தம் அடிவாளெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க அடுத்த போய் காட்டும்போது இந்தெந்த காரணத்தினாலே இந்த மகிழ்ச்சியெல்லாம் அவர்கள் உண்டாகிறது இல்லைன்னா இப்படி இருப்பார்களா அவர் ஞானிகளாக ஆனந்தமாக இருக்கிறார்களே என்ன காரணம் இது குடிப்பட்ட காரணங்கள் என்று அந்த அதாவது ஞானமாகிய பே விசேஷப்பை சொல்லக்கூடியது தேவிக்கும் அந்த யோகினிகளுக்கும் காரணமாக அழிந்தபடி தான் சாவ உலகம் எல்லாம் கவிழாதோ வேணும் முறை யாருக்கும் ஏற்க கரவணி போர் காட்டியவா கான்மின் கான்மின் நோய் நீங்காத தேகாபிமானியான அஞ்சனும் மயையும் அழிந்தால் உலகமே அழியும் என்று உலக வார்த்தை உண்மையாக கையில் மணி போல காட்டின் தன்மை அழியுங்கள் எனி காக்கை விட்டு நீங்காத நோயுற்ற அகத்தை உடை அஞ்சான்